நம்ம விட்டை இடத்திலிருந்து தொடர்கோம் விட்டை இடத்தை தொடர்ந்து படிக்க தொடங்குகிறோம் நம்ம எழுபத்தி ஏழு பாட்டு வரைக்கும் முன்னாடி படிக்கிறதுக்கும் சொல்லிட்டோம் நம்ம கடைசியாக பாடம் நடத்துறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சாரி மாதம் பத்தொன்பதாம் தேதி சுத்தமாக ரெண்டு ஒரு வருஷம் அஞ்சு மாதம் உடைஞ்சிது மார்ச் ஏப்ரல் மே ஜூன் ஜூலை அஞ்சு மாதம் பத்தொன்பதுக்கு என்ன இன்னதி பதினாறு இப்ப நம்ம எழுபத்தி எட்டாவது படல படிக்கிறோம் வானதி மூலிக அது நெறியாக வானிலையே மறைந்து போய் ஒரு நாள் ஆன ஏழு முனிவர் பதவி நின்று அணுகி அணையாத தாசுரன் வாழ் பின் தானே தானே இரு பொழுது இருந்து தாபதன் தனையனுக்கு உரைத்த ஞானப் பொருள் கேட்ட மைந்தன் ஞானப் பொருள் கேட்டனன் அதனை நாம் உனக்கு உள்ளவாறு உரைப்பான் இது எழுபத்தி எட்டாவது இப்ப தாசுரன் கதையை திரும்ப ஞாபகப்படுத்தும் தாசுரன் என்ற முனிவர் ஒரு பணத்தை இருந்து தவம் செய்து கொண்டிருந்தார் நீண்ட காலம் தவம் செய்தவர்கள் அவருக்கு ஒரு சிற சிறு மன ஒரு சஞ்சலம் நம்ம தவம் பண்ணிக்கிட்டு இருக்கப்ப நம்ம முன்னாடி பார்த்தோம் விஸ்வாமித்திரைய தவத்தை கெடுப்பதற்கு அறக்கர்கள் நர மாமிசங்களையும் மற்ற மிருகங்களின் மாமிசங்களையும் செத்தை குட்டை எல்லாத்தையும் போட்டு கெடுத்தாங்க ஆனால் தாகட முனிவருடைய தவத்தை யாரும் கெடுக்கலை இயற்கையாக அவருக்கு தரையில் உட்கார்ந்து இன்னொன்று நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோணும் தப முனிவற்று தரையில் உட்காரக்கூடாது ஒரு ஆசனம் ஆசன பலகை போட்டு தான் உட்காரணும் ஏன்னுட்டால் தரையில் உட்கார்ந்த அவர்களுடைய சக்தி தக வலிமையோடு கூடிய சக்தி கொஞ்சம் கொஞ்சமாக பூமி மாதம் எடுத்துக்கொண்டு விடும் ஒரு நம்பிக்கை ஐக்கியம் அதனால் அவர் ஆசனப்படுவதை உட்கார்ந்து தபம் பண்ணிக்கிட்டு இருந்தார் அப்போ என்ன காடு வனம் அப்போ என்ன இருக்கும் அவர் தவம் பண்றப்ப ரொம்ப இயல்பாக அணில் ஓடிவரும் ஓனா ஓடி வரும் காக்க குருவி பறவைகள் எல்லாம் அவற்றிற்கு இந்த காடுங்கிறது அவங்களுடைய இடம் மிருகங்கள் வாழக்கூடிய பறவைகள் வாழக்கூடிய வனம் அதன் அதில் மனித குழு உட்கார்ந்து தவம் பண்ணால் அதே அதனுடைய இயல்பு வாழ்க்கைக்கு நாம் இழிய செய்வதாகத்தான் கருத்து அப்படின்னு அப்படி தொந்தரவு இருந்ததுனால தவம் நண்பரால் செஞ்சவுடனே பிரம்மா தாசுர முனிவரின் எதிரே தோன்றி முனிபுங்கவரே முனிவரே நீங்கள் நீண்ட காலம் என்னை நோக்கி தவம் செய்தீர்கள் தவத்தின் பயனை அடையக்கூடிய காலம் வந்துவிட்டது உங்களுக்கு என்ன வேண்டும் இந்த தவத்தின் பெயராக நீங்க எதை பெற வேண்டுகிறீர்கள் அவரு என்ற முனிவர் அவரு எனக்கு சொற்கலோகம் வேணும்னா மாளிகை மாளிகை கூட போகிறங்கள் வேணும்னா கேட்க முடியாது கேட்க மாட்டாங்க என்ன கேட்டாரு எனக்கு இங்கே உட்கார்ந்த தவம் செய்கிற பொழுது தவத்தை நான் செய்து கொண்டிருக்கிற பொழுது இங்கே உள்ள பறவைகள் சிறு மிருகங்கள் எனக்கு தொந்தரவாக இருக்கின்றன இடையூறாக இருக்கின்றன அதனாலே நான் கடப்ப மரத்தின் மேல் அமர்ந்து தவம் செய்வதற்கு எனக்கு அருள் செய்வியராக தவம் கடப்ப மரத்தில் உட்காந்து நான் தவம் பண்றேன் இங்கே இருந்தால் எனக்கு தரையில் உட்காந்து பண்ணால் என்னால் தொடர்ந்து அமைதியாக மன நிறைவோடு முழுமையாக சிந்தித்து அதிலேயே ஈடுபட்டு என்னால் செய்ய முடியலை எனக்கு வரணும் அப்படியே தந்து நீ வர அதுலேருந்து கடப்பை மரத்தை உட்காந்து கடப்பை பெரிய கிளைகடை உடைய மரம் அவ்வளோதான் நமக்கு தெரியும் அதனுடைய பயோலாஜிக்கல் நேம் எல்லாம் தெரியாது தெரிஞ்சு நெட்டில் போட்டு பார்க்கலாம் தெரிஞ்சுக்கலாம் இல்லை நம்முடைய உட்காந்து தவம் செய்து ஆரம்பித்தார் நம்மை போன்ற மனிதர்கள் தியானம் செய்யலாம் பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் நேரம் ரெம்ப நேரத்துக்கு நம்மளால எதிர்பற்றியும் சிந்திக்காமல் மனம் ஒருமைப்பட்டு ஒரே பொருள் இதை குத்து விளக்கை வச்சு வச்சு அதுக்கு எதிரே உட்காந்து தியானம் பண்ணுவாங்க குத்து விளக்கு ஒளியை அந்த ஜீபத்தினுடைய ஜோதியை பார்த்து வேற எந்த நினைப்பும் வரக்கூடாது பத்து நிமிஷம் நீங்க செஞ்சாலே உங்களுக்கு மிக தெளிவான மனத்தில் இருக்க கவலைகள் எல்லாம் நீங்கள் மிக தெளிவாக சிந்திக்கவும் யோசிக்கவும் காரியங்களை செய்யவும் தோன்றும் ஒரு புத்து உணர்ச்சி ஏற்படும் அதை எவ்வளவுக்கு எவ்வளவு நீட்டி கொண்டு போகிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் விவேகானந்தெல்லாம் ஆறு மணி நேரம் எட்டு மணி நேரம் தவத்தில் இருந்தால் சொல்லுவாங்க அந்த மாதிரி தவக்கத்தில் ஆண்டு கணக்கில் நாம் பேசுகின்ற முடிவற்ற பழைய காலத்திலே வேறு வேலை இல்லை அவர்களுக்கு வேற தேவைகளும் இல்லை வேறு எதுக்காக செய்கிறோம் எனக்கு சாப்பாடு வரும் அதுக்கு நான் வேலை செய்கிறேன் அப்போ தான் என்னால் அரிசி வாங்க முடியும் பருப்பு வாங்க முடியும் தொடர்ந்து வேலை எனக்கு சாப்பாடு வேண்டாம் நான் வந்து உட்கார்ந்த இடத்துலேருந்து என்னால் நிம்மதியாக காற்றை குடித்து கொண்டு நிம்மதியாக வளர முடியும்னா வேலை செய்ய வேண்டாம் அது இதைத்தான் நம்ம கர்மத்தை பற்றி பேசியிருக்கலாம் இது நிறைய பேசியிருக்கோம் கர்மங்களை விதிட்ட கர்மங்களை செய்ய பயன் கருதாது ஈஸ்வரார்பனால் அது செய்ய வேண்டும் அப்படி கர்மங்களை செய்யாத ஒதிக்க தள்ள முடியுமே அப்படிப்பட்ட சூழலில் வந்து விட்டால் நீங்கள் ஜீவன் முக்தராகிவிட்டீர்கள் என்று அர்த்தம் எந்த கருமும் செய்ய வேண்டாம் எனக்கு யாராவது பிச்சை கொண்டு வந்த குறித்தான் நான் சாப்பிட்றேன் இல்லைன்னா எனக்கு சாப்பாடு தேவையில்லை எனக்கு நான் போட்டிருக்க எனக்கு மானத்தை காப்பாற்றுவதற்கு எங்களிடம் இருக்க துணி போதும் கோவணம் வந்து கட்டியிருக்கேன் போதும் வேறு எதுவும் தேவையில்லை அப்படின்னு இருக்கப்ப எந்த விதமான கர்மங்களையும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அப்ப நீங்கள் ஜீவனு கர்மங்களை கர்மங்களை ஒதுக்கக்கூடிய திறமையும் தைரியமும் வந்துவிட்டால் நீங்கள் எல்லா துயரங்களிலிருந்து துன்பங்களிலிருந்து விடுபட்டு விட்டீர்கள் அப்படிப்பட்ட துன்பங்களிலிருந்து விடுபட்டு தாசுர முனிவர் கடப்ப மரத்தை உட்கார்ந்து தமம் அப்ப அந்த கா காடுகள்ட்பாடுகளின்படி எல்லா இடத்திற்கும் ஒவ்வொரு தேவதைகள் இருப்பார்கள் ஒரு குறிப்பிட்ட ஊராக இருந்தா அதுக்கு காவல் தெய்வம் எல்லா ஊர்லயும் ஐயனா இருப்பாங்க பத்திரகாளி இருப்பாங்க முனிய முனியம்மா இருப்பாங்க முனீஸ்வரன் அப்படிப்பட்ட தேவதைகள் எல்லா இடத்துக்கும் உண்டு அதே போல அந்த காட்டிற்கு தாசிர முனிவர் தவம் செய்து கொண்டிருந்த வனத்திற்கு ஒரு தேவதை அந்த தேவதை வன தேவதை ஒரு நாள் தாசிர முனிவரிடம் வந்து முனிவரே உங்களைப் போல உங்களுடைய ஞானத்தை கொண்டு எனக்கு ஒரு குழந்தை வாண்டும் எப்படி இது முனிவர்களாலையும் ஈஸ்வர காலையும் உடல் உறவு இல்லாமல் உடலுடைய தொடர்பு இல்லாமலே கற்பம் தரிக்க வைக்க முடியும் குழந்தைகளை கொடுக்க முடியும் என்பது நம்முடைய இந்து மத கொள்கைகளின்படி நம்பிக்கைப்பட்டது காலகாலமாக நடந்து வருகிறது குந்தி தேவிக்கு சூரியனுடைய அவளாலே கர்ணன் பிறந்தான் என்பது மகாபாரதம் அதே போல தாசுர முனிவரிடம் அந்த வனதேவத்தை எனக்கு உங்களை போல ஒரு குழந்தை பிறக்க வேண்டும் குழந்தை வேண்டும் அவர் சொன்னார் சரிங்க நான் தாய் ஆனால் இங்கே உடனே போயிடுவோம் எனக்கு உரை கூண்டாடப்பட்டார் என்னை விட்டு போய்விடு நான் ஒரு குழந்தையை தந்த ஆனால் அந்த வனதேவதை திருப்பி கேட்டாள் நான் உடனடியாக போய்விடுகிறேன் நான் உங்கள்கிட்ட இருந்து உங்களை தொந்தரவு உங்களிடம் உரிமை கொண்டாடவில்லை எனக்கு ஒரு செல்வன் வேண்டும் மகன் வேண்டும் அதை நீங்கள் தந்துவிட்டா போய்விடுகிறேன் ஆனால் அவனுக்கு வயது வந்த காலத்திலே நீங்கள் அவனுக்கு ஞானத்தை துவட்ட வேண்டும் ஞானத்தை நீங்கள் கண்டிப்பாக அவனுக்கு சொல்லித்தர வேண்டும் உபதேசம் செய்ய வேண்டும் அப்போ அவன் கொண்டு நீங்க விடுவேன் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் சரி அதே மாதிரி பன்னிரெண்டாவது வருஷம் குழந்தை குழந்தை குழந்தாச்சு பன்னெண்டு வருஷம் கழித்து அந்த வன தேவதை கொண்டு வந்து தாசுரன்ட்ட விட்டார் தாசுர முனிவன்ட்ட தாசுர முனிவன் ஏற்றுக்கொண்டு அவனையும் கடற்க மக்கள் ஒப்பாவை வச்சு உபதேசம் பண்ண ஆரம்பித்தார் அவர் உபதேசம் சொல்லி பொழுது வால்மீகி மினிவார் ஆகாயத்தில் முனிவர்கள் தேவர்கள் ஆகாயத்தில் சஞ்சரிக்க முடியும் பறக்க முடியும் சஞ்சரிக்க முடியும் அப்படி சஞ்சரித்து கொண்டிருக்கிற பொழுது ஆகாயத்தில் பறந்து கீழே நடக்கிறத பார்த்துக்கணும் நம்ம இப்போ ட்ரெயினில் போகிறப்ப மரங்களை பார்த்துக்கிட்டு போகிற ஜனங்களை பார்த்துக்கணும் போகிற மாதிரி ஆகாயத்தில் கீழே என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கினே போனவர் தாசர தன்னுடைய மைந்தனுக்கு மைந்தனாக்கி ஸ்ரீடன் நிற்பார் இப்போ மைந்தன் சீடன் சீடனுக்கு அந்த உபதேசத்தை செய்து கொண்டிருப்பதை கவனித்து கீழே இறங்கி வந்து அவர்கள் பாடம் படித்துக் கொண்டிருந்த உபதேசம் செய்து கொண்டிருந்த மரத்தடியது நின்று இவர்களை வணங்கி நான் இன்னார் வந்திருக்கிறேன் உடனே தாசுர மனிவரும் அவருடைய மைண்டனாகிய சீடனும் இவர்கள் இவரை வரவேற்று ஆசானம் இருக்க வைத்து தாசுர இவனுக்கு என்னென்ன சொல்லிக் கொடுத்துக்கிட்டேன் அதன் நான் தாசுர முனிவர் உபதேசத்தை நான் கேட்டேன் யார் சொல்றா வால்மீகி வால்மீகி நான் தாசுர முனிவருடைய உபதேசத்தை அவர் மகனுக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்ற காலத்திலே நான் வானத்திலே பறந்து சஞ்சரித்துக் கொண்டிருக்கும் பார்த்து அங்கே சென்று அவரால் உசரிக்கப்பட்டு வாசனம் தரப்பெற்று அந்த உபதேசங்களை நானும் கேட்டுக்கொண்டு எனக்கு எல்லாவற்றையும் சொன்னார் கேட்டுக் கொண்டு வந்திருக்கிறேன் அதை உனக்கு இப்பொழுது சொல்லுகிறேன் ஒரு நாள் ஆண முனிவர் பதவி நின்று அணுகி அனையா தாசுரன் வாழ் பின் தாமே பின் தானமே மேரி இரு தனையனுக்குறைத்தொள் தாமத உடைவான் நீண்ட காலங்கள் தவத்தை செய்த தாபதனாகிய தாசரனுடைய தனையனுக்கு உரைத்த ஞான பொருள் வேட்டனம் அவனுக்கு உபதேசத்தான உபதேசத்தை நாமும் கேட்டனும் எப்படி வானில் வானதி மூழ்கி அது நெறியாக வானிலே மறைந்து போய் ஒரு நான் வானத்தில் சுற்றிக்கின்றிருக்கப்போ ஒரு ஆன ஏழு முனிவர் பதவி நின்று அணுகி அந்த ஏழு பிறவிகளும் நீக்கி அப்படிப்பட்ட முனிவர் அவர் நின்று அணுகி அணையார் தாசுரன் எந்த விதத்திலும் ஈடு இணையற்ற மிக சிறந்த முனிவராகிய தாசரன் அவருடைய பையனுக்கு தாவதன் தனையனு குறைத்த ஞான பொருள் எல்லாவற்றையும் நாம் கேட்டோம் அவர் எப்படிப்பட்ட முனிவர் தன்னுடைய சக மனிதர்களை பிறப்பு இறப்பிலிருந்து மீட்கக்கூடியவர்கள் எல்லோருக்கும் கஷ்ட எல்லா மனிதர்களும் அடிப்படையாக விரும்புவது எல்லாருக்கும் மன விருப்பம் நான் சந்தோஷமாக இருக்க வேண்டும் நான் ஆனந்தமாக இருக்க வேண்டும் இடைவிடாத ஆனந்தம் நமக்கு ஆனந்தம் வந்ததுன்னா ஆனந்தம் பத்து நிமிஷம் இருக்கும் அது முடிச்சப்பறம் அடுத்தது ஏதாவது வேலை வரும் சிக்கல் வரும் ஆனந்தம் கா துயரம் முக்கால் மணி நேரம் அப்படி எனக்கு பூரணமான ஆனந்தம் பரிபூரண ஆனந்தம் இதுதான் பரிபூரண ஆனந்தம் பிரம்மானந்தம் தோட்டும் அப்படிப்பட்ட ஆனந்தத்தை தான் எல்லாரும் எதிர்பார்க்கும் அப்படிப்பட்ட கூடிய பிற பிறப்புகளை நீக்கி பிரபா நெல்லியளிச்சம் பிரபாத தன்மையை ஜெக மனிதர்களுக்கு அழிக்கக்கூடிய பெருமை வாய்ந்த தாசர் முனைவர் அவருடைய மாணவனுக்கு மகனுக்கு சீடனுக்கு சொல்லிக்கொண்டிருக்கிற உபதேஷங்களை கேட்டேன் அவற்றை உனக்கு சொல்லுகிறேன் இது இருபத்தி எட்டாவது நிலை பெற நிலை பெற நெருத்து ஒன்னா நிறைய ஒழிக்க அவற்றைத் தவிர எதையும் விரும்பாத ஞானியாகிய தாசுரன் அப்படிப்பட்ட ஞானிக்கு அவன் விரும்புவதை செய்வதற்காக அனைத்து ஜகத்தில் உள்ள அனைத்து ஜீவர்களும் தயாராக இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட பெருமையும் கொண்ட தாச முனிவருக்கு நிறைய பணியாளர்கள் அவர் நன்மை தீமை சோகம் மகிழ்வு எதா இருந்தாலும் அப்படிப்பட்ட பணிகளை செய்வார்கள் அவருடைய சீடர்கள் அவருடைய அவருடைய அவர் அவருடைய உபதேசங்களை கேட்டு சிறந்தவர்கள் இப்படிப்பட்ட செயல்களை கணக்கிடுறதுன்னா முடியாது என்ன கடல் அலை போல நிறைந்தது எண்ணிக்கைக்கு அப்பாற்பட்டது கடல் அலை முடியுமா கடலில் எடுக்கிற மணல் எண்ண முடியுமா அப்படி எண்ண முடியாதவா இருக்கு கடல் கடந்து அலைகளை போல எண்ணற்ற செயல்களை செய்யக்கூடியவர்கள் பணிகள் செய்கின்ற இருக்கரங்களையும் ஞானவானுடைய திருக்கரங்கள் இரண்டையும் ஞானம் என்று அழைப்பது தவறில்லை அழைப்போம் இது எழுபத்தி ஒன்பதாவது பாட்டு எண்பதாவது பாட்டு சாகசம் ஒன்றும் விரும்புவோம் சாகசம் ஒன்றும் விரும்புவோம் பலவா சாதமும் வியப்புறு தொழிலும் சோகமும் மகிழ்வும் தருவதாய் முயறும் தொழில்களின் தொகுதிய எண்ணில் மாதல் அறைகள் எணினும் தொலையா வாழ்வடை வாயு ஏகனும் இவனை அடர கூடாதாகும் இருகையால் வெண்ணை என் செய்யலாம் இவனுடைய பெருமையை தாசனுடைய பெருமையை வினோதமான செயல்களையோ வினோதமான கற்பனைகளையோ அற்புதங்களையோ செய்யாண்டான் எதை பற்றியும் அந்த அற்புத சிந்தனைகள் வினோதமான சிந்தனைகள் இல்லாமல் மெய்மை ஒன்றையே விரும்புவான் சத்தியத்தை மட்டுமே விரும்புவான் அப்படிப்பட்ட உயர்ந்த தொழில்களை செய்வன் துக்கம் மகிழ்ச்சி இல்லாதவன் துக்கம் மகிழ்ச்சிங்கிறது காலையில் சொன்னேன் துக்கம் மகிழ்ச்சி என்பது இரட்டை இரவு மகள் துக்கம் மகிழ்ச்சி இவை எல்லாம் இரட்டைகள் இரட்டைகளை நாம் ஒதுக்க வேண்டும் காரியங்களையும் தொழில்களையும் எண்ணி பார்க்க முடியாதவை காரியங்களையும் தொழில்களையும் அவர்கள் செய்யக்கூடிய காரியங்கள் கர்மங்கள் அவர்களாலே செய்யக்கூடிய தொழில்கள் நல்ல தொழில்கள் என்ன எத்தனை இருக்குன்னு எண்ண முடியாது கடல் அதை போல எண்ணிக்கைக்கு அப்பாற்பட்டவை அதனால இந்த ஞானியை தூமங்களும் நெருங்க முடியாது தீ நீர் பூமி ஐந்தும் நாலும் நெருங்க முடியாது அவர் பூமியில தான் இருக்கார் நாலும் நெருங்க முடியாது என்ற அவ்வளவு தூய்மையானவன் அவனே யாராலும் அழிக்க முடியாது இது என்பதாவது பாட்டு பாட்டு அற விந்து புரியும் மற்றொரு முயற்சிகள் அனைத்தும் திறம்பெற தேவர் மூவரால் எனினும் சிறிதும் பிற்றெல்ல அறிதாம் பரம்பிய இவனுக்கு உடலமாய் எல்லாம் பறிப்பவர்களு அடர்ந்து நிற்பவர்கள் இப்படிப்பட்ட இதுல இப்ப வால்மீகி சொல்வது ஒரு முருவகம் மனிதன் முருவகமாக செய்யப்பட்ட முனிவர் அவருக்கு தெளிங்கோ அப்படி எப்படிப்பட்டவன் தெளிங்க வரம்பற விரிந்தவன் வரம்பல் விரிந்தவன் எங்கும் பறந்தவன் வாழம்போல் வியாபகமாக எங்கும் பறந்து இருப்பவன் அவனுடைய பிள்ளையாரை புரிகின்ற அளவற்ற முயற்சிகளை வைத்து அவனுடைய முயற்சிகளாலே அவனுடைய செயல்களாலே நடக்கின்ற காரியங்கள் செயல்கள் அவன் அனைத்தையும் பார்த்தால் மூன்று தேவர்களால் இறைவர்களாலும் அவனை அப்படிப்பட்ட பெண் செயல்களை அருமையான காரியங்களை செய்கிறான் மற்ற முயற்சிகள் அனைத்தும் தந்திரம் பெறவோர் தந்திரம் பெற தேவர் மூவரால் எனினும் சிறிதும் பிற் செல்ல அறிதான் அவர்களால் செய்ய முடியாது என்பது மட்டுமல்ல இவன் செய்கின்ற காரியங்களை தொடர்ந்து சென்று பார்க்க கூட முடியாது பிற் செல்ல அறிதான் காரியங்களை செய்யக்கூடியவர் தெளிஞ்ச பரம்பிய இவனுக்கு இவனுடைய செயல்கள் மிகவும் பரந் விரிந்து துணையாக உடலாய் பயிர் பலருண் அவர்கள் நிறைய பேர் இவனுக்கு இவனுடைய ஏவலுக்கு காத்திருந்து பணிகளை செய்கிறார்கள் அவர்கள் எல்லோரும் சேர்ந்து இந்த உலகத்திலே எல்லா இடங்களிலும் அளர்ந்திருக்கிறார்கள் இந்த தெலுங்கினுடைய சீடர்கள் தெலுங்கினுடைய தொண்டர்கள் எல்லா இடத்திலும் நிறைந்திருக்கிறார்கள் பாடல் எண்பத்தி ரெண்டு நீண்ட வீதிகள் பதினாலாகும் பதினாலாம் ஓடி ஒரு பகுதி மூன்றினுள் எல்லார் கொடி நிகழ் முத்து மாலை ஏள் வாதி குழு கொலை இரு ஜீவம் இது உருவகம் அப்படிப்பட்ட யாருமே சொல்லல தெளிவு உடைய ஞானி ஒருவகப்படுத்தப்பட்ட ஒருவன் அவன் முடிவில்லாத விஷயங்களே விசும்புக்கு முடிவு கிடையாது எல்லை கிடையாது வானத்திற்கு எல்லை எங்கும் கிடையாது நம்ம என்ன நினைச்சோம் வானம் சூரியன் உதைக்கிறது வானத்து ஆரம்பத்தில் இருந்த இல்லை அதாவது வானம் என்பது ஒரு பெரிய வட்டம் சுயம் நமக்கு தெரிகிறது ஒரு பாதி உலக மாதிரி சூரியன் நம்ம ஊரில் முடிச்சப்ப நமக்கு தெரியுது இது இது அமெரிக்காவில் பன்னெண்டு மணி நேரம் பின்னாடி நம்ம இங்கே மூணு மணி அங்கே வந்து எண்பத்தேழு மணி ராத்திரி மூணு மணி அதனால அங்கேயே இட்டு இங்கே பகல் அது போல வரம்பிடா விசும்பு விசும்பிற்கு வானத்திற்கு கிடையாது எல்லை கிடையாது அப்படிப்பட்ட விசும்பிலே அதனுடைய ஏழைகளாலே அதனுடைய அருள் செயல்களாலே வினோதங்களாலே அவன் செய்த முயற்சிகள் அனைத்தும் முடிவிழா விசும்பில் தோன்றிவன் அவனுக்கு மூவன் அவன் வந்து மூன்று வகையான உடல் ஒரு ஜீவனுக்கு மூன்று உடல் அதேமாரி ஈஸ்வரனுக்கு மூன்று உடல் எப்படி ஜீவர்களுக்கு உடம்பு சூட்சும உடம்பு காரண உடம்புன்னு மூணு உடம்பு நமக்கு வெளியில் தெரிகிறது தான் தூள உடம்பு இப்போ கை கால் மூக்கு காது கன்று இதெல்லாம் தெரிகிறது தூள உடம்பு நம்ம உள்ளே இருக்கிற செவி திறன் மூல உடம்பு உடம்புல காது தூள உடம்புல இருக்கு ஆனால் செவியினுடைய திறன் வேலை செய்யிறது உள்ளே இரு அதெல்லாம் சூட்ச உடம்பு சேர்ந்தது காண முடியாத சூட்சமமாக உள்ளது மூன்றாவது காரணம் காரணம் என்பது சூட்சத்தை தாண்டி உருவமாற்றம் சூட்சுமை என்பது சிறிய மிகச்சிறிய கணக்கு தெரியாத மைக்ரோ காரண அதுவும் இல்லை இது மூணு அந்த விளக்கங்கள்லாம் நமக்கு நல்லா தெரியும் அதே போல மூணு உடம்பு விராட் குருடன் இரண்யகற்பன் மூன்றாவது வைஸ்வா நக வை நகரம் என்று மூணு உடம்பு யானையா இருந்தாலும் அப்படிப்பட்ட உடல்களின் உடைய முதல்வர் நெடியதாக வரம்பில்லாமல் பறந்திருக்கிற நீண்டிருக்கிற விசும்பிலை அவன் ஒரு நகரத்தை படைத்தான் யாரும் தெளிஞ்சன் தெளிந்தவன் உருவ உருவகிக்கப்பட்ட ஒரு சிறந்த ஞானி அவன் ஒரு நகரத்தை படைத்தான் அந்த நகரத்துக்கு பதினாலு அகன்ற பாதைகள் ஏதோ ஒன்று சொல்கிற மாதிரி ஹைவேஸ் பதினாலு பாதைகள் மா வீதிகள் மூன்று குறுக்கு பாதைகள் என்ன ஒரு அடையாள சொ ஏழு மே இந்த ஏழு உலகங்களுக்கு குறியீடு பதினாலு உலகங்களுக்கு பதினாலு வீதிகள் அதே மூன்று வகையான குறுக்கு பாதைகள் அது நாம் இருக்கிற புல்பம் மேல இருக்கிற சொ சொற்கோபம் கீழே இருக்கிற பாதாள லோகம் இது மூன்றையும் சேர்த்தது அதனோட படைத்தவை இந்த நகரத்தில் படைத்தவை சிங்காரமாகிய எளிதாகிய அருமையான வனங்கள் மிக உயர்ந்த சிறந்த குன்றுகள் சிறந்த மலைகள் வனங்கள் தோட்டங்கள் பள்ள பள்ளத்தாக்குகள் ஏரிகள் குளங்கள் ஆறுகள் அனைத்தும் அவன் படைத்தான் இது எண்பத்தி ரெண்டாவது பாட்டு இந்த இதுல ரெண்டு விளக்க பற்றி சொல்லிருக்கு கடைசி வரியில இதுல முத்து மாலைன்னு சொல்றதெல்லாம் நதிகள் முத்து போன்ற மாலைகள் அது நீளமாக நதிகள் எல்லா வனங்களும் காடு வயல் செய் குன்றம் என்பது அழகான உயர்ந்த மலைகள் செய்யினா சிறந்த அர்த்தம் செய்குன்றம் செய்த குன்றம் இல்லை செய்குன்றம் என்பது சிறந்த மலைகள் வேறு போல சிறந்த மலைகள் குளிர் கொதிப்பு உள்ள இரு தீபம் குளிர்ந்தும் இருக்கும் ஒரு தீபம் ஒரு தீபம் கொதிப்போடு உஷ்ணத்தோடு இருக்கும் அது என்ன சந்திரன் சூரியன் குளிராக இருப்பது திங்கள் சந்திரன் கொதிப்போடு இருப்பது சூடாக உஷ்ணமாக இருப்பது சூரியன் இப்படிப்பட்ட உலகை இப்ப என்ன நம்ம வசிக்கின்ற பூலகத்தை பற்றி ஜகத்தை பற்றி சொல்லிவிட்டார் ஜகத்தில் இருக்க வீதிகள் ஜகத்துல இருக்க காடு மலை செடி கொடி எல்லாம் அப்படிப்பட்ட ஏழு ரோகங்களை ஏழு ரோகங்களையும் மூன்று உலகங்களையும் படைத்தா யார் படைத்தா அந்த ஞானி தெளிஞ்சன் என்னும் ஞானி பாட்டு எண்பத்தி மூணு பாட்டு என்பன நிறைந்த இந்நகரத்தில் இவன் தரு அபதினங்கள் முன்னூறு கீழ் மேல் நடு எனும் பதங்கள் முழுதின உதித்த வன்புறு தூண்கள் மூன்று உள எலும்பு மரங்களால் செறிந்தனீர் என்பதோ புன்னீர் மென்படத்தோடால் நீத விரிசாதன விரிமயிற்கற்றையால் நீண்ட இப்ப மூன்று உலகங்களை உருவாக்கினார் பூமி மேல் உலகம் பாதாளம் என்ற மூன்று உலகங்களை உருவாக்கினார் அந்த உலகங்கள் எல்லாமே நிறைந்த ஜீவர்களை உருவாக்கினார் அடுத்ததாக அந்த தெளிஞ்சன் என்ன ஞானி நிறைந்த ஜீவர்களை உருவாக்கினார் அவை எப்படி என்றால் வன்மையான வலிமை பொருந்திய எலும்புகளால் ஆன உடல் ஆன தோள்கள் தூண்களைப் போன்று வலிமையாக எலும்புகள் அந்த எலும்புகளை காப்பாற்றுவதற்கு பாதுகாப்பதற்காக ஏற்பட்ட சதை அதை முழுமையாக மூடி காப்பாற்றுவதற்காக ஏற்பட்ட தோல் இவற்றை எல்லாத்திற்கும் வலிமையை தருவதற்காக இரத்த ஓட்டம் ரத்த ஓட்டத்தை கொண்டு செலுத்துவதற்காக நரம்புகள் இவை அனைத்தும் படைத்தவை ஜீவரனுடைய உடல் மனித உடலாக இருக்கட்டும் எந்த அனைத்து உடல்களுக்கும் எலும்பு சதை சில இது எலும்பு வெற்றி பிரேட்சுங்கிறது எலும்பு உள்ளது பின்வெற்றி பிரேட்சங்கிறது எலும்பில்லாத மிருகங்கள் எலும்பு இல்லாத மிருகங்கள் சீக்கிரமாக அழிந்துவிடும் எலும்புள்ள மிருகங்கள் நிலை நீண்ட நாள் வாழ முடியும் நம் நாம் எலும்புள்ள வெற்றி பிரயர்ஷ் எலும்புள்ள ஜீர்கள் நமக்கு எலும்பு எலும்பை மூடுவதற்கு சதை எலும்பை காப்பாற்றுவதற்காக சதை எலும்பையும் சதை மூடுவதற்காக தோல் அதற்குள்ளே இரத்த நாளத்தை இரத்த நாளம் என்பது பிளட் பிரெஷர்ஸ் ரத்த நாளத்தை உருவாக்கி இரத்தத்தை கொண்டு செல்லும் இரத்த ஓட்டம் இருந்தால்தான் மனிதனுக்கு சக்தி பிறக்கும் நமக்கு ரெண்டு முக்கியமான ஒன்று இருதயம் இன்னொன்று என்ன நுரையீரல் லஞ்ச் என்றால் நமக்கு மூச்சு விடுவதும் இரத்த ஓட்டமும் கரும போல எதற்காகவும் நிறுத்துவதில்லை மூச்சு நிறுத்தின என்ன ஆகும் ஆழ்காலின் அர்த்தம் நான் பயிற்சிக்காக மூச்சு நிறுத்து அதுவுமே மிஞ்சி போனால் ஒரு ரெண்டு நிமிஷம் நிற்கலாம் மூணு நிமிஷம் அதுக்கு மேலே முடியாது அதனால் மூச்சு என்பது அத்தியாவசியம் அதே போல் இருதயர் துடிப்பு இருதயர் துடிப்பு என்ன அவசியம் லங்ஸில் இருந்து காற்று போகணும் உடம்புலேருந்து ரத்தம் போகணும் இல்லை முடியாது ஆக்சிஜன் அண்ட் பிளட் இது ரெண்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதனால தான் இந்த உடம்பு இந்த உடம்பை உருவாக்கினார் தூண் போன்ற எலும்புகள் அதனை காப்பதற்காக எங்கும் படர்ந்த சதை தோல் அவற்றுக்கிடையே சுற்றி திரண்டு வரும் நரம்பு ரத்தம் இவற்றோ ஆண் உடம்பு என்றும் கூடாரத்திற்கு இப்போது கூட எப்படி ஒரு ஓட்டுக்கோட்டை மே என்ன ஒன்று அதை மூடுவதற்கு ஒரு மூடி இல்லையா அதுக்கென்ன அடர்ந்து படர்ந்த கூந்தல் கூடாரத்திற்கு மேலே வேந்த கூரை போல இருக்கும் இப்போ மனிதனை உருவகப்படுத்திவிட்டார் எலும்பு எலும்பை காப்பதற்காக எலும்பை பராமரிப்பதற்காக சதை தோல் சக்தி கொடுப்பதற்காக இரத்தம் இரத்த நாளங்கள் உயிரும் வாழ்வதற்காக பிராணவாயு அதற்குள்ள நுரையீரல் எல்லாம் படைத்தார் அப்படி ஜீவர்களை படைத்தார் இது எண்பத்தி மூணாவது பாடல் தந்தையாய் ஆவணும் சார்கதிங் ஆவணும் அந்த மேலாய் இன்னும் நமக்காவானோ எந்த முயல் தான் சகனோ குண சகவீயம் கரபா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 என்ன அவசியம் இருந்து காத்து போகணும் உடம்புல இருந்து ரத்தம் போகணும் இந்த உடம்பை உருவாக்கினார் இந்த கூடாரத்தை எப்படி இது ஒரு வேடிக்கையான தூண் போன்ற எலும்புகள் அதனை காப்பதற்காக எங்கும் படர்ந்த சதை தோல் அவற்றுக்கிடையே சுற்றி திரண்டு வரும் நரம்பு ரத்தம் இவற்றோ ஆண் உடம்பு என்னும் கூடாரத்திற்கு இப்போ கூட எப்படி இருக்கு ஒரு ஓட்டு கோட்டை மேன அதை மூடுவதற்கு ஒரு மூடி இல்லையா அதுக்கெ அடர்ந்து படர்ந்த கூந்தல் கூடாரத்திற்கு மேலே போல இருக்கும் இப்போ மனிதனை உருவகப்படுத்தி விட்டார் எலும்பு எலும்பை காப்பதற்காக எலும்பை பராமரிப்பதற்காக சதை தோல் சக்தி கொடுப்பதற்காக இரத்தம் இரத்த நாடங்கள் உயிரும் வாழ்வதற்காக பிராணவாயு அதற்குள்ள நுரையீரர் எல்லாம் படைத்தார் அப்படி ஜீவர்களை படைத்தார் இது எண்பத்தி மூணாவது பாடத்தி நாலாவது பாட்டு மந்த மாறுதம் சொல் மந்த மாறுதம் சொல் சாதகம் சுந்தர விளக்கால் விளங்குவ தோற்றமுடைய அந்த மின் பரம பாவனைக்கு அஞ்சும் அகங்கார பேய்கள் காத்து அழிப்ப சந்ததமில்லாத மாயையால் தர சமைத்த பாவரைகள் கூடார்கள் எண்பத்தி நாலாவது மந்த மாரதம் என்பது இனிமையாக மென்மையாக வருகின்ற காற்று மந்த மார்க்கம் உள்ள வரணும்னு அப்படி என்ன இருக்கும் ஒரு வழி இருக்கும் சாலகம்ன்றது காற்று போகக்கூடிய பாதை நம்ம ஜன்னர் நம்ம இப்போதைக்கு சொல்வது ஜன்னர் இலக்கியங்களோட சாலகம் சாளரம் சமஸ்கிருதத்துல சாளரம் தமிழ்ல சாலகம் தமிழ்ல சமஸ்கிருத சாளகம் சாளரம் என்பது அறங்கிறது வரக்கூடிய வழி காற்று வரக்கூடிய பலி மந்தம் ஆறுதன் சூழ் சாலகம் காற்று வரவும் போகவும் இருக்கக்கூடிய துவாரங்கள் எத்தனை மனுஷனுக்கு ஒன்பது நவதுவாரங்கள் நவதுவாரங்கள் என்னென்ன தெரியுமா நவதுவாரங்கள் என்பது வாய் மூக்கு ரெண்டு காது ரெண்டு கண்ணு நீர்போக்கும் போக்கும் வழி வெய் ஒன்பாம் நம்ம என்ன சொல்றோம் ஒன்பது ஓட்டைங்க அப்படிப்பட்ட ஒன்பது சாதகங்கள் வடிகள் ஐம்பொறிகள் தான் நம்முடைய பிரகாசமாக வைக்கும் மனம் என்பது கண்டவற்றை எல்லாத்தையும் பார்ப்பது கண் ஐம்பொறிகள் பார்வைக்குரியது கண் நாம் கண்ணை பார்த்தது மனதிலே பதிய வைத்துக் கொடுக்குறோம் ரெஜிஸ்ட் பண்ணிக்கிறோம் இப்போ அந்த படைகள் ஆர்ச்சி பார்த்தா ஆர்ச்சில் செடி கூடிய படம் இருக்குது இதை செடி இது செடிதாங்கிறது நமக்கு மனம் கண் பார்க்குறது என்ன செடிங்கிறது அது பச்சையாக இருக்குது அதில் செப்பு செப்பாக என்ன தெரியுது இதுதான் கண் பார்க்குறது அது செடி செடியில் இருப்பது பூன்னு தெரிவது மனத்து மனத்தினுடைய ஆய்வு தெரிக்கிறோம் அடுத்த மனதில் நிறைய பார்க்குது ஒரு நாளைக்கு கோடிக்கணக்கான ஆயிரக்கணக்கான பார்வைகள் ஆயிரக்கணக்கான காட்சிகளை பார்க்குது ஞானம் வச்சுக்க முடியாது எது அவசியமோ எது முக்கியமானதே அவற்றை வடிகட்டி சித்தம் ஏற்றுக்கொள்கிறது சித்தம் என்பது அறிவு நிறைந்தது சிந்தித்து பார்த்து எது தேவை எவை எவற்றை நாம் உட்கொள்ள வேண்டும் எவற்றை தள்ள வேண்டும் என்பது தெரிந்தது எடுத்து வேண்டியது வேண்டாக பிரித்து ஒதுக்க ஐம்பொறிகள் ஐம்பொறிகளுக்கும் தொழிலுண்டு காது கேட்கிறது காது கண் பார்க்கறது மூக்கு நுகர்றது சதை உணர்வு ஸ்பரிசம் என்ன அப்புறம் இன்னொன்று வாக்கு வாக்கு வாக்குக்கு ரெண்டு தொழில் ஒன்று வந்து ஒன்பது ரிஷிப்பது நாட்டுக்கு ரிஷி தான் இன்னொன்று அஞ்சு மனம் ஆணையிட்டால் தான் இவை செயல்பட முடியும் மனத்திற்கு யார் அணையிட வேண்டும் மூலையில் இருந்து வரணும் ஆணை நம்முடைய மூளையிலிருந்து சித்தத்திற்கும் மனசுக்கும் இதை செய்வா இதை பார்ப்பா அப்ப செய்யலாம் அப்படிப்பட்ட ஐம்பொறிகள் அவை விளக்குகளாக இருக்கின்றன இந்த உலகத்தை விளக்கக்கூடிய நமக்கு தெரிந்தது நம்ம அறியக்கூடிய விளக்குகள் ஐம்புறிகள் நமக்கு இரண்டு தோள்கள் இருக்கு எல்லாத்துக்கும் எல்லா ஜீவர்களுக்கும் தாங்கக்கூடிய சக்தி உள்ள உறுப்புகள் உண்டு அப்படிப்பட்ட ஜீவர்கள் அந்தமில்லாத எப்பொழுது நிரந்தரமாக கடைசி என்பது இல்லாத ஆதி அந்தம் இல்லாத பிறப்பும் இல்லை அழிவும் இல்லாத பிரம்மத்திற்கு பரம்பொருளுக்கு பரம்பருடைய பாதத்தை அடைவதற்கு அஞ்சுங்க எது அஞ்சுது நமக்கு அந்த கிரகணங்களிலே முக்கியமானது ஒன்று அகங்காரம் நமக்கு நாலு அந்த சொல்றோம் சில பேர் அங்கே சொல்லுவாங்க உள்ளத்து உள்ளம்னு ஒன்று சேர்த்து மனம் புத்தி சித்தம் அகங்காரம் நாலு நாலுல அகங்காரம் என்பது அகம்பாவம் என்றும் அகங்காரம் என்றும் சொல்லப்படும் நம்ம பொறுத்த மட்டும் நான் தான் தெரியணும் நம்பிக்கை வேண்டும் அகம்பாகம் கூடாது நான் என்னால் செய்ய முடியும் இது நம்பிக்கை என்னால் மட்டுமே செய்ய முடியும் இது அகம்பாவம் நான் மட்டுமே செய்வேன் என்பது அகம்பாவம் நான் என்ற எண்ணமே அகம்பாவம் வேதாந்தத்தில் அடிக்கடி சொல்வது நான் என்பது உடல் அல்ல உயிர் அல்ல ஆன்மா அல்ல உடல் ஆன்மா இல்லை நான் என்பது ஆன்மா உடல் என்று ஏன்னாட்டா உடல் அறியக்கூடியது ஆன்மஸ்வரூபம் ஆன்மா அடிய எப்பொழுதும் நிலைத்திருப்பது அறியாது பஞ்சபூதங்களுடைய செயல்பாடுகளை விளக்கங்களாலே விளக்குகளாக கொண்டதனாலே கலந்து இரண்டு உடல்களுடைய கூடார்களை தேவையில்லாத அகங்காரம் என்னும் பேரால் இவை காத்து ரட்சப்படுகிறார் உடம்பு காக்கப்பட வேண்டியது அல்லது வேதாந்தப்படுத்து உடம்புக்காக அதாவது உடம்பு இருந்தால்தான் உயிருக்கும் உயிர் இருந்தால்தான் உடம்பு இருக்கும்ங்கிறது நமக்கு தெரியும் ஆனால் உடம்பே முக்கியம் உடம்பை பேணுவது உடம்பை மட்டுமே பேணுவது என்பது ஒப்புக்கொள்ள முடியாதது உடம்பும் தேவை அது திருமலை உடல் கோயில் உள்ளம் உள்ளம் என்பது கோவில் உடல் என்பது கோயில் உள்ளம் என்பது செய்வோம் அப்படி அப்படிப்பட்ட உடலை நான் என்ற அகம்பாவம் தான் நான் என்பதை காப்பாற்றுகிறது உடலை எப்பொழுதும் உடல் உடலாக அகம்பாவம் மட்டுமே அந்த அகம்பாவத்தை நீக்கிவிட்டால் நான் உடல் எண்ணம் மாறி ஆத்மஸ்வரூபம் நமக்கு குளப்படும் இது எண்பத்தி பாட்டு திரும்ப தடவைத்தி பாடலுக்கு நாம் போவோம் ஐ பொழி என்னும் கந்தர்வ சுந்தர விளக்கால் ஒடங்கு இரண்டு தோல் என்னும் தோற்றம் உடைய அந்த நில பரம அன்றில் அகங்காரம் பேய்கள் காத்து அடிப்ப சந்ததம் இல்லாத மாயையால் தரணிபம் சமைத்த பாவரைகள் இது எண்பத்தி நாலாவது பாட்டு இதுல சொல்றது இந்த காலத்தில் இல்லாத ஒரு மாயையானது மாயை என்பது பிரம்மத்தாலே பரமர்களாலே தோற்றுவிக்கப்பட்ட சக்தி எல்லாவற்றையும் ஏற்படுத்துவதும் படைப்பதும் அவற்றை பிரளய காலத்தில் அளிப்பதும் மாயையினுடைய சக்தி மாயையினுடைய வழித்தோன்றாக மாயிலிருந்து தோன்றியவர்களாக மூன்று ஈஸ்வரர்கள் சங்கரன் திருமான் பிரம்மான் மூன்று பேரும் மாயையிலிருந்து தோன்றியவற்றல் இது நம்ம நானாஜிபோத கட்சியில படிச்சிருக்கோம் அப்படிப்பட்ட மாயை எப்பொழுதும் இல்லாமல் புதிதாக இந்த முனிவருடைய மனத்திலே தோன்றுகிறது முனிவருடைய மகனுடைய மனத்திலே தோன்றுகிறது அப்படிப்பட்ட மாயையாலே என்னாச்சு அகங்காரம் என்னும் பேய் உருவானது அகங்காரம் என்னும் பேய் நம்மிடத்தில் இருக்கிற வரைக்கும் நம்மாலே நான் என்கிற நினைப்பை நான் என்கிற ஒரு எண்ணத்தை விட முடியாது எனது என்கிற மமதியை விட முடியாது அதனாலே அந்த மாயையுடைய சக்தியாலே அகங்காரம் செழித்து வளர்கிறது ஆயுஷ் காலம் வரைக்கும் அகங்காரம் நம்மை ஆட்டிப்படைகிறது இந்த அகங்காரத்தை விளக்கினார் அகங்காரம் என்பது அந்த கரணங்களிலே ஒன்றானது மனம் சித்தம் புத்தி மனம் புத்தி சித்தம் அகங்காரம் என்பது என்ற நாளிலே நாலாவதானது மிக சக்தி வாய்ந்தது எப்படிப்பட்ட மனிதனையும் நான் அடிக்கடி சொல்வது நன்றாக கற்று தேர்ந்து அருமையாக பணி செய்யக்கூடிய தர்மங்களை நெறிமுறைகளை தெரிந்து உபதேசிக்கக்கூடிய மேற்பட்ட மேலான குருமார்களுக்கு கூட வித்தியா கர்மம் என்பது வந்துவிடுகிறது சமயங்களில் எனக்கு தெரியும் சில பேருக்கு அருமையான ஞானி அவருடைய சொற்பொழிவு அவருடைய ஆங்கில உச்சரிப்பு எல்லாம் அருமையாக இருக்கும் ஆனாலும் அவருக்கு சமயங்களில் வித்தியாபர்மம் வந்துடுது அப்படி இல்லாத மனிதனே கிடையாது அப்படி இல்லாத மனிதன் இருந்தால் அவன் ஜீவன் முட்டான் இதுதான் நமக்கு தெரிஞ்சது அப்படிப்பட்ட அகங்காரத்தாலே நம்முடைய அனைத்து வாழ்க்கை நெறிமுறைகளும் தகவல்கிறது நம்முடைய அகங்காரத்திற்கு முதல் பதி ஐம்பொறிகள் ஐம்பொறிகளை அகங்காரம் ஆட்சிப் படைக்கிறது இது வந்து செயல்கள் அகங்காரம் உருவாததற்கு அடிப்படை காரணங்கள் ஐம்பொறிகள் ஐம்பொழிகளிலே ஆசைகள் தூண்டப்படுகின்றன ஆசைகள் தூண்டப்படுகிற பொழுது கர்மங்கள் செய்யப்படுகின்றன கர்மங்கள் செய்து வெற்றி பொழுது அகங்காரம் உருவாகிறது அடிப்படையிலே அப்படி ஐம்பொறிகளாலே படிப்படியாக உருவாக்கப்பட்ட அகங்காரம் பின்னர் ஐப்பொறிகளையும் ஆட்சிப்படைக்கிறது அப்படிப்பட்ட அகங்காரத்தை அவை யாருக்காச்சும் பரமனுக்குத்தான் அஞ்சல் பிரம்மத்துக்கு பிரம்ம பாவனம் பிரம்மஸ்வரூபம் என்கிற நம்பிக்கை உடல் அல்ல என்பது என்னுடைய பிரம்மத்தினுடைய பிரதிபிம்பாகிய நான் அப்படிங்கிறப்ப அகங்காரம் இருக்காது என்றால் பிரம்மத்தினுடைய பிரதிபிம்பம் என்று வந்து விடுகிற பொழுது எல்லாரும் சமம் எப்பொருளும் சமம் அதிலே சேதங்கள் கிடையாது வேறுபாடுகள் கிடையாது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் வருகிற எண்ணம் சமத்துவ எண்ணம் சமநோக்கு அகங்காரத்தை அழித்து விடுகிறது அப்படி இல்லாமல் சமநோக்கு இல்லாத காலத்திலே அகங்காரம் ஓங்கி நிற்கிறது இதை தான் இந்த பாட் நமக்கு கிடைக்கின்ற இயற்கை வடங்கள் மந்த மாதம் ஆகிய காற்று சூரிய சந்திரங்கள் அப்படிப்பட்ட இயற்கை வளங்களை கூட அனுபவிக்க விடாமல் கெடுக்கிறது இது எது கிடைக்குது நம் உடலிலே உள்ள ஒன்பது துவாரங்கள் துவாரங்கள்னா வழிகள்னு அர்த்தம் சார்தான் சொல்லுவாங்க சார் துவா துவாரா அப்படின்னா வழின்னு அர்த்தம் ஒன்பது ஓட்டைகள் துவாரங்கள் அவை நம்மை எந்த செயலிலும் ஈடுபட விடாமல் தடை செய்கிறது அத்தோடு ஐ ஐ புலன்களும் நமக்கு எதிராக நம்மை ஆசைப்படுத்தி நம்மை மயக்கி மோகத்தை உண்டாக்கி நம்முடைய வாழ்க்கையை செம்மையாக நடத்த வராமல் அகங்காரத்திற்கு கொடி சேர்க்கிறது அந்தமேல் பரம பாவனைக்கு அஞ்சல் முடிவே இல்லாத காலகாலத்திற்கும் இக்காலத்தில் ஒளி ஒளி வீசி கருணீஸ்வர கருணையத்தை தந்து கொண்டிருக்கின்ற பிரம்ம பாவனை பிரம்மத்தினுடைய அருள் பரம்பருடைய அருள் எப்பொழுதும் அதுக்கு அகங்காரம் அஞ்சு ஒடுங்கும் அதனாலே இந்த மாயையை ஒழித்து சந்ததம் இல்லாத மாயையால் அந்த தரணிவன் மைந்தன் பாவரைகள் அப்படி பாவரை மாயைகளால் ஏற்படுத்த பாவப்பட்ட பாவரைகளாகிய உடல்களில் கூடாரங்களில் அகங்காரம் இல்லாமல் அகற்றிவிடு பாட்டு பாட்டு அசை தரும் இனிய பாவரை திரடி அகங்கார உலாவி உலாவிதரும் வினோதம் விவிதமாம் இயற்றி கூடுரை புல் என விளைந்து விசையினால் இவற்றை விட்டு அகன்று அயலே மேல் வரும் பாவரையில் பிரித்து நசையற மேலி கூத ஆவேசம் நன்னினார்போல் அவன் நடிக்கும் இது எண்பத்தி ஐந்தாவது பாட்டு நம்ம அந்த புண்ணிய தெளிஞ்சன் மன்னவன் கூடாரங்களைச் சமைத்தான் கூடாரன் என்பது மனித உடல்கள் ஜீவனுடைய உடல்கள் அதிலே எலும்பு சத தோல் நரம்பு இரத்தம் இவற்றாலே உருவாக்கப்பட்டது கூடாரங்கள் அப்படிப்பட்ட கூடாரங்கள் அழிந்து கொண்டிருக்கும் பிறந்து கொண்டும் கொண்டிருக்கும் அந்த கூடாரங்களில் இருக்கிற மனம் நான்கை அந்த கரணங்களிலே முதன்மையான மனம் என்பது அகங்காரப்பைக்கு இடம் கொடுக்கிறது அகங்காரப்பெயினுடைய அறிவுரை மன்னம்தான் நம்முடைய மனம் நடக்கிறது நீ இதை செய் செய்யாதுன்னு அதிகாரம் செய்கிற பவர் அதிகாரம் அகங்காரப்பேய்க்கு உண்டு அந்த அகங்காரப்பேயினுடைய வழிகாட்டுதலின்படி ஆணையின்படி தான் மனம் நடக்க வேண்டியிருக்கிறது மனந்தான் நான் என்ன சொன்னேன் மனம்தான் காட்சி காட்சி காடப்படும் பொருள் காண்பகம் இந்த மூணு உள்ளது மனம் திருசையம் சொல்றது காட்சி காண்பவன் காணப்படும் பொருள் காட்சி என்பது காண்பது பார்ப்பது பார்ப்பது ஒரு தொழில் அந்த தொழிலை செய்வதற்கு ஒரு ஜீவன் வேண்டும் ஒரு மனிதன் வேண்டும் அவன் பார்ப்பவன் எதை பார்க்கிறான் பார்க்கப்படும் பொருள் இது திருசையம் மூணு மூணு பொருள்கள் கலந்தது திருசையம் இதை அடிக்க வேண்டும் இதை மனசுல இருந்து ஒதுக்க வேண்டும் பார்க்கறது எல்லாம் ஒன்றுல பச்சையாக இருந்தாலும் சிகப்பாக இருந்தாலும் வெள்ளையாக இருந்தாலும் அது பூக்கள் தான் அதில் வித்தியாசம் கிடையாது எல்லா பூ ஒன்றே எல்லா மனிதரும் ஒன்று எல்லா மனைகளும் ஒன்று இதை விட மலையும் மரமும் நானும் என்றேன் எங்களுக்குள்ளே இருக்கிற ஆன்மா ஒன்றே இயக்க இருக்கிற ஆன்மா ஒன்றே பிரம்மம் ஒன்றே அப்படின்ட்டால் வித்தியாசம் கிடையாது இந்த அகங்காரப் பெயர்களுடைய அறிவுரை மன்னம்தான் அவ அவற்றைய ஆணையின் மண்ணம் தான் மனம் இயங்குகிறது அது பலவிதமான வினோதமான விளையாட்டுக்களைட்டா மனம் என்பது கற்பனைக்கு அடங்கியது கற்பனை செய்யக்கூடிய திறமை உள்ளது ஒரு பெண்ணை பார்த்தா இவளோடு நான் கூடினால் எவ்வளவு இனிமையாக இருக்கும் அல்லது இவள் மகளாக இருந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் அப்படின்னு கற்பனை ஒரு மாட்டை பார்த்தா இந்த மாடு எங்கள் வீட்டில் இருந்து நம்ம வீட்டில் இருந்து தினம் பால் க வந்தால் எப்படி நல்ல பால் கிடைக்கும் நல்ல காஃபி கிடைக்கும்னா உடனே அதை பற்றிய சிந்தனைகள் கற்பனைகள் தோன்றக்கூடியது இடம் ஆனால் அதுதான் ஏற்றி சொன்னேன் மனம் என்பது சித்தத்தின் பொறுப்பிலே உள்ளது சித்தம் என்பது மனதிலே தோன்றிய எண்ணங்களை மனதிலே அவை கண்ட காட்சிகளை எண்ணியை தோன்ற தோற்றங்களை எல்லாத்தையும் அரசு ஆராய்ந்து எது நாம் கொள்ளத்தக்கது எது தள்ளத்தக்கது என்பதை முடிவு செய்து அதன்படி செயல்படுவதற்கு மூளைக்கு நம்முடைய மண் தலையில் இருக்கிற உச்சத்தில் இருக்கிற மூளை அது மிக சக்தி வாய்ந்தது உங்களுக்கெல்லாம் தெரியும் மூலையில் மூளையில் எத்தனை நரம்புகள் இருக்குது எத்தனை அணுக்கள் இருக்குங்கிறதெல்லாம் விஞ்ஞானிகள் ஒவ்வொரு இடமும் ஒவ்வொரு சிந்தனைக்கு ஏற்றுவாறு அமைப்பு அந்த மூளைக்கு இந்த செய்திகள் அனுப்பினோன்னா மூளை செயல்பட தொடங்க இது மூணும் மூணு நடந்தாத காரியங்கள் கைகூடும் ஒன்று மனம் பார்க்க வேண்டும் அதை கிரைமிக்க வேண்டும் அடுத்தாற்போல் சித்தத்திடம் சொல்ல வேண்டும் சித்தம் என்பது அதை இது நல்லது நாம் ஏற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு முடிவு செஞ்சதுக்கப்புறம் மூளைக்கு மூளை அதை பெறுவதற்குரிய காரியங்களை செய்வதற்கு நமக்கு நம்முடைய அப்பவும் நின்று கருமங்களை ஆக்குவதற்கு நமக்கு ஆணையிடுகிறது இப்படித்தான் இந்த சைக்கிள் தான் இதில் அப்படிப்பட்ட மனம் என்பது பலவிதமான வினோதமான விளையாட்டுக்களை வினோதமான காரியங்களை அதாவது நம்ம நினைக்கிறோம் நேரம்னா காரைக்குடி ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிடலாம் அப்படின்னா அதை விட இப்படியே சுற்றிக்கினே போனோம்னா நாலு ஊரை பார்த்துக்கணும் காரைக்குடி ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகலாம் நாலு ஊரில் இருக்க மாமரம் தென்னை மரம் எல்லாத்தையும் பார்த்துக்கணும் அங்கே கிடைக்கிறவர்களை ஊர் மக்கள்கிட்ட பார்த்து பேசிட்டு அண்ணன் கிடைக்கிறவர்களை வாங்கி சாப்பிட்டோன்னா அப்படியே போகலாம்ங்கிறது இப்படி மனம் பலவிதமான சிந்தனைகள் செய்யக்கூடியது அப்படிப்பட்ட அதன் வழியாக பாவ புண்ணியங்களை சேர்க்கிறது அடிப்படையில் அங்காரம் அடுத்தது மனம் அவற்றை செய்கிற கர்மி கர்மத்தை செய்கிறவ புண்ணியங்களை ஏற்று எப்பொழுதும் உடல் எண்ணம் எப்ப நம்முடைய அகங்காரம் மனம் கர்மங்களை செய்யக்கூடிய கர்மசக்தி எல்லாமே நம்முடைய உடலுக்குள்ளேயே அடங்கி இருக்கிறது பின்னர் ஒரு காலகட்டத்தில் எல்லோருக்கும் ஒரு ஆயுஷ் என்பது பிறக்கிற பணிகளை விதிக்கப்பட்டது இங்கே எல்லோருக்கும் இதுவாக தாய் தகப்படி நாம் தேர்ந்தெடுக்க முடியாது நம்முடைய உடல் அமைப்பை நாம் தேர்ந்தெடுக்க முடியாது நம்முடைய நிறத்தை நாம் தேர்ந்தெடுக்க முடியாது நாம் பிறக்கக்கூடிய நாளை நாம் தேர்ந்தெடுக்க முடியாது அதேபோல் இறக்கக்கூடிய நாளையும் நாம்மாதே முடிவு செய்ய முடியாது எப்போ ஆயுசு முடியுதோ பிரம்மா என்கிற பிரம்மா என்கிறவன் நாம் பிறப்பித்த காலத்தில் எழுதியிருக்கிறானோ அதுக்குத்தான் நம்ம என்ன சொல்கிறோம் பூரண ஆயுசு நமக்கு விதிக்கப்பட்ட ஆயுசு வரைக்கும் வாழ்வது தான் மனிதனுடைய இயல்பு இதுக்கு இடையில் மரணங்கள் இருந்தால் அது என்ன சொல்கிறோம் அது கால நிர்ணயம் செய்யப்பட்ட மரணங்கள்ல அதனால அகால மரணமும் வரும் காலம் நிர்ணயப்பட்ட நிர்ணயிக்கப்பட்ட மரணம் இயற்கையான மரணம் அது நடக்க வேண்டிய காலத்திலே நெரு நிலை நிறுவிய காலத்திலே விசித்த காலத்திலே நடக்கும் அதுக்கு பேர் இயற்கை மரணம் ஒரு உதாரணத்துக்கு ஒரு மனிதனுக்கு ஒரு ஜீவனுக்கு வாழ்க்கையினுடைய ஆயுசு காலம் அதிகபட்சம் மேக்ஸிமம் நூற்றி இருபது வருஷம்னு சாத்திரங்கள் சொல்லுது சில சாத்திரங்கள் நூறுங்க இப்போ நம்ம இப்போ இருக்கிற காலங்களில் நம்முடைய சக ஜீவர்கள் நூறு வயசை தாண்டி சில பேர் இருக்காங்க நமக்கு தெரியும் நம்ம சந்தித்து பேசியிருக்கோம் அதே மாதிரி இருபத்தெட்டு வயசில் இருபது வயசில் பதினைஞ்சு வயசில் போகிற இந்த பதினஞ்சு வயசுல போறவனா அவனுக்கு பதினஞ்சு வயசுலாம் நிர்ணயம் பண்ணி இருந்தா போனா இயற்கை அவன் ஆக்சிடென்ட்லயோ ஸ்கூட்டர் ஆக்சிடென்ட்லேயோ மலையிலிருந்து விழுந்து படியிலிருந்து விழுந்தோ சுத்தா பேர் அகால மரணம் அப்படி விரிணிக்கப்பட்ட விதிப்படி நம்முடைய உடம்பை விட்டு உயிர் பிரிகிறது அகங்காரம் பிரிகிறது மரணம் பிரிகிறது அப்படிப்பட்ட வெளிஞ்ச வந்து வெளியே வந்து பின்னரென்னாவும் இன்னொரு உடலிலேயே போய் சேர வரும் பிறப்பிறப்பு என்பது தொடர் சங்கிரி நம்ம சொன்னால் தொடர் சங்கிரி தொடர் கயிறு அது ஒவ்வொரு வடயங்களாக பின்னப்பட்டது அப்படிப்பட்ட தொடர் சங்கிலியில் இப்போ இந்த பிறவியில் ஆயுள் கழிந்து விசிக்கப்பட்ட ஆயுளை கடந்து இறந்து அடுத்த பிறப்புக்கு அப்போ அந்த கூடாரத்தில் தங்கணும் ஆக எப்படி இருந்தாலும் கூடாரங்கள் தங்குகிறது ஒவ்வொரு பிறப்பிற்கு என்ன வித்தியாசம்னு கேட்டால் அந்த பிறப்பில் ஏற்படுகின்ற சூழ்நிலை நம்முடைய பெற்றோர்கள் நம்முடைய ஆசிரியர்கள் நம்முடைய தோழர்கள் இவர்களால் நம்முடைய மனப்பாக்கு வித்தியாசப்படலாம் அப்படிப்பட்ட காலங்களிலே பாவகாரியங்களை செய்யாமல் புண்ணிய காரியங்களை செய்து மாறலாம் அதை தவிர வேறு எந்த விதமான வேறுபாடும் கிடையாது கண்டிப்பாக பிறப்பவன் இறக்க வேண்டும் இறந்தவன் பிறக்க வேண்டும் பிறப்பில் இருக்க இல்லாத சூழ்நிலை போவது முற்றி அதுதான் நம்ம விரும்புகிறது தொடர்ந்து கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்போம் ஒவ்வொருத்தருக்கும் நூற்றுக்கணக்கான பிறப்புகள்ங்கிறாங்க சில வகுப்பாருக்கு சில குறிப்பிட்ட பகுதியினருக்கு பிரிவினருக்கு ஆண்டுகள் சொல்கிறாங்க ஆன்மீகத்தில் கடவுள் பிறப்பத்திலே ஆன்மீக நூல்களை கற்று ஆன்மீகவாதியாக வேதாந்தியாக மாறினால் நூறு பிறப்புக்குள்ள நூறு பிறப்பு ஒன்று இல்லை ரெண்டு இல்லை நூறு பிறப்புக்கு அப்புறம் மோற்றம் கிடைக்கும் அதே இது மும்வாக மாறினால் ஆறு பிறப்பு அப்படி வரிசையாக ஜீவன் இருந்தால் அந்த பிறப்பிலே இப்படி சாஸ்திரங்களில் அட்டவணி செய்யப்பட்டிருக்கிறது இத்தனை தின பிறப்புல இன்னொரு நம்ம பொறுத்த மட்டும் எண்பத்தி அஞ்சாவது வந்த அகங்காரம் வெளியே வந்து சும்மா இருக்காது அடுத்த தலைவிக்கு போறதுக்கு அடுத்த குழம்புக்கு போறதுக்கு ஆவேசமாக தொழில் குதிக்கும் அதனால அகங்காரத்தையும் மனதினுடைய அலைச்சலையும் சங்கர்பங்களையும் ஆசைகளையும் ஒழிக்க வேண்டும் இது எண்பத்தி அஞ்சாவது பாட்டு அப்புறம் எண்பத்தி ஆறாவது பாட்டு படிப்போம் இவற்றை விட்டு அவற்றை என்றே இவற்றை விட்டு அவற்றை என்றே என் அப்படி எய்தும் அவற்றின் என்று என்று எனும் நினைவால் அப்படி இறந்துவோம் சித்தம் அலைய பிறந்த இறந்து உடலன் கனமே இவற்றினுக்கு இனமாம் தவற்றினை எய்தி மீடவும் தோன்றும் தவழ் நீரிலே வர்றது போல இது எப்படி பிறப்பிறப்பு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் இப்ப இந்த பிறப்பிலே நம்முடைய உயிர் பிரிந்து விட்டது உயிர் பிரிந்த பேர் என்ன சடலம் சபம் பேர் சொல்ல இன்னொரு செத்து போயிட்டாரன்னு சொல்லுவான் வழியை கிடைக்கிறது பணம் சடலம் ஜடம் அப்படி எடுத்த பின்னாலே அடுத்த பிறகு அந்த ஆன்ம உயிர் காத்திருக்கிறது அடுத்த உடலுக்கு அந்த உடல்நிலை சார்ந்து அடுத்த பிறகு எடுக்கிறது இப்படி தொடர்ந்து பிரமிகள் அப்படிப்பட்ட பிரமிகளை தவிர்க்க வேண்டும் என்றால் நாம் சித்தத்தை மனத்தை அகற்றிவிட வேண்டும் அகா அகங்காரத்தை விட்டுவிட வேண்டும் ஞான ஆகாதத்தை நாம் அடைய வேண்டும் முன்பிறவையிலே வெளிவந்த அகங்காரம் பேயாட்டம் ஆடுன்னு சொல்ல முடியல அந்த ஆட்டம் ஆடி புதிய உடலிலே புதிய கூடாதத்திலே வந்து அதிலும் அடுத்தாலுமே வெளியேற வேண்டும் அப்புறம் இன்னொரு கூடாராம் இன்னொரு கூடாராம் இறப்பம் என்று மனக்கவலையா இப்போ அவனுக்கு தெரியும் ஒரு காலகட்டத்துக்கு மேலே வந்துவிட்டால் இருபது வயசு வரைக்கும் தெம்பு இருக்கும் வயசு வரைக்கும் நம்பிக்கை இருக்கும் அறுபது வயசில் கொடிக்க தெரிவு வரும் அப் போக போக போக இன்னும் எவ்வளோ நாளைக்கு இருப்போமோ அஞ்சு வருஷமோ பத்து வருஷங்கிற கவலைகள் வந்துவிடும் அப்படி இல்லாமல் வாழ்சிங் நாள் வரை தெம்பாக வாழ வேண்டும் ஆசை இல்லாமல் கவலை இல்லாமல் துன்பம் இல்லாமல் வாழ வேண்டும் என்றால் மனதிலிருந்து ஆன்மாவிலிருந்து மனத்தை நீக்கிவிட்டு நான் என்கிற அகங்காரத்தை நீக்கிவிட்டு வாழ்ந்தால் நமக்கு இந்த துன்பங்கள் நேராது பிறந்து பிறந்து சுழலும் இப்படிப்பட்ட உடலங்களுக்கு அகங்காரம் என்பது இடமா அகங்காரம் தங்குவதற்குரிய கூடாரமாகும் ஞான ஆகாசம் என்பது ஞான பூமி என்பது அதாவது சொர்க்கத்துக்கு போனால் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் நாம் செய்த புண்ணியங்களுக்கு ஏற்ற பலன்படி நாம் செய்து இந்த பிறப்பிலை நாம் செய்த புண்ணியங்கள் நல்ல கசையல்களுக்கான பலனை புண்ணியத்தை பெற்று அதற்குரிய வாழ்வை அதற்கு காலம் பின்னணிப்படுகிறது காலனாலோ அல்லது பிரம்மனாலோ இத்தனை வருஷம் நீ சொர்க்கத்தில் வாழும் அதுக்கப்புறம் திரும்ப பூமிக்கு வந்து தான் ஆகணும் நீ ஜீவனாக பிறப்பாயோ இல்லை பாம்பு நரி துளி சிங்கம் மலை இப்படி எப்படி பிறப்பாயோ தெரியாது அது உன்னுடைய பொற்பிறவர்களுடைய அந்த வினைகளின்படி அடுத்த பிறப்பு சேரும் அதற்காக என்ன பண்ணணும்னு இந்த பிறப்பிலையே நம்முடைய பாப காரியங்கள் செய்வதையும் நேர்த்திக்கொள்ள மாட்டோம் முதல்ல அடுத்தா போல காரியங்கள் செய்வதையும் நேர்த்திக்கொள்ள மாட்டோம் காரியங்கள் செய்கிற பொழுது என்ன ஆகுது மனம் என்பது செயல்படுகிறது ஆட்சி இருக்கிற பொழுதுதான் காரியம் செய்யணும் எனக்கு இன்னைக்கு சாப்பாடு வேணும் எனக்கு எதுவும் தேவையில்லை நான் போயிட்டு உட்கார்ந்துருக்கேன்னா நான் காலை மாரியம் மாலை மூணு வரைக்கும் சாப்பாடு பண்ணணும்னா அதுக்கு நான் வேறு செஞ்சுதான் ஆகும் அப்படி காரியங்களை செய்கிற காரம் வா வாழ்க்கையை விட்டு ஒதுங்குவது ஜீவன் முக்தா அதனால் நல்ல காரியங்களை செய்த புண்ணியத்தை தேடி அதற்கு பின்னாடி அந்த புண்ணியங்களாலே மனதை தூய்மைப்படுத்தி கொள்வது சொர்க்கத்துக்கு போடுவது நம்முடைய மனசில் இருக்க கலகங்களை கலகங்களை அழைத்து திரும்ப வந்து அதே ஆசையாக அதே இதை தொடங்கும்னா திரும்பவும் கஷ்டப்படுறோம் நம்முடைய கொஞ்சம் கொஞ்சமாக மனதில் இருக்கிற ஆசைகளை கலைஞர்களை போக்கிக் கொண்டு வந்தால் நமக்கு ஜீவன் கிடைக்கும் இதைத்தான் சொல்றாங்க ஞான ஆகாசம் என்பது இறுதியில் அடைய வேண்டிய பூமி அந்த பூமிக்கு எப்படி போறோம் விடுதலையை பெற்று போனால் பிரச்சனை இல்லை விடுதலை பெற்று விட்டால் திரும்ப ஜனிக்க வேண்டிய அவசியம் இல்லை பிறக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படி இல்லாமல் அதை மனதில் கொள்ளாமல் பாப காரியங்களை செய்கிறதுனாலே மரணத்தை அடைந்து கடல் அதே திரும்ப திரும்ப திரும்ப திரும்ப அதை ஏற இறங்க ஏற இறங்கும் அப்படி நம்முடைய வாழ்க்கை அல்லலோடு கடை கடந்து செல்கிறது அதை நாம் தவிர்க்க வேண்டும் அப்படி தவிர்த்தால்தான் நம்முடைய நீங்கும் அப்பொழுதுதான் நமக்கு நல்ல காலம் பிறக்கும் மோட்சம் கிடைக்கும் ஆறு அப்படிப்பட்ட உடம்ப பத்தி எண்பத்தி ஏழு சொல்றே மூன்று உடையும் சிறந்த கந்தற்ப விஜித்த ஊரணிய தற்பீது இருந்து தொலைவர மேன்மேல் தலைக்குழு காரியவசனாய் ஈனமா முருகால் முருகால் என் செய்வோம் என்றிடம் ஒரு காணமாம் முருகால் மயக்குழு தெளியும் பருந்து மகிழ்வுறு பலகா இப்படிப்பட்ட வாழ்க்கை என்ன ஏற்றுக்கிட்டு சொன்னோம் ஈஸ்வனுக்கு மூன்று உடம்பு ஜீவர்களுக்கு மூன்று உடம்பு எல்லாருக்கும் மூன்று உடம்பு ஒண்ணு ஜீவர்களை பொறுத்த தூல உடம்பு சூற்று உடம்பு காரண உடம்பு ஈஸ்வரிகளை பொறுத்த மட்டும் விராட் குருடன் இரண்யகற்பன் வைஸ்வநரன் மூணு அப்படிப்பட்ட உடம்புகளில் உடையவன் ஜீவன் அவன் அப்ப இந்த மன்னவன் தெளிஞ்சன் படைத்த கந்தற்ப நகரில் கந்தற்பன் நகரங்கிறது இந்த ஏழு லோகம்னு சொன்னோம்னா இல்லையா முதல்ல தேவலோகம் அப்புறம் கந்தற்ப லோகம் அப்புறம் நிறைய லோகங்கள் இருக்கு மாயலோகம் பிரம்மலோகம் சத்தியலோகம் சத்தியலோகம் தான் கடைசியாக போகிறதுன்னு சொல்லணும் பிரம்மனுடைய லோகம் பிரம்மலோகம் அப்படி கந்தற்ப லோகம் என்பது ஆடல் பாடல் நிறைந்த அரங்கு அரங்குகள் நிறைந்த இன்பமான அங்கே துன்பமே கிடையாது அப்படிப்பட்ட கந்தற்க நகர படைத்த அப்படிப்பட்ட நகரிலே தன்னுடைய நகரிலே தான் இனிமையாக வாழ்ந்தான் தான் படித்த கந்தப்ப நகரிலே இனிமையாக வாழ்ந்தான் ஆனால் இனிமையாக வாழ்வதும் விற்க முடியாது ஏதோ செய்யவும் அப்படிப்பட்ட காரியங்களை பல காரியங்களை செய்த சமயத்தில் சில காரியங்கள் நன்மையாகவும் சில காரியங்கள் தீமையாகவும் முடிகிறது நன்மை தீமை எப்பவுமே காரியங்களில் உண்டு தொண்ணூறு பர்சன்ட் நன்மை நல்லா இருக்கிறது பத்து பர்சன்ட் தீமை இருக்காது இப்போ நம்ம எதை கற்றுக்கிட்டாலும் நம்ம படிக்கிற இலக்கியம் இலக்கியம் இனிமை தரும் இன்பம் தரும் மன அமைதி தரும் அதே நேரத்தில் மற்ற காரியங்களை சேர்ந்தது வந்து நம்மளுக்கு தடுக்கிறது நமக்கு ஒரு உள்மயக்கி தருகிறது ஒரு சோர்வை இன்பத்தின் காரணமாக ஒரு சோர்வை அதனால் இன்பம் என்பது ப்ளஸ் சோர்வு என்பது மைனஸ் எல்லாத்துக்கும் உண்டு நம்ம இப்போ கம்ப்யூட்டர் எடுத்துக்கோங்க மொபைல் எடுத்துக்கோங்க அதில் பல எயிட்டி பர்சன்ட் நல்ல செய்திகள் நல்ல விஷயங்கள் இருக்குது பத்து பதினைந்து கெட்ட விஷயங்கள் இருக்கு நம்ம நம்ம மனசை பொறுத்தவரைக்கும் நம்ம வந்து இஃப் இ கான்சன்ட்ரேட் ஒன்லி குட் திங்ஸ் பாசிட்டிவ் திங்க்ஸ் பாசிட்டிவ் திங்கிங் நம்ம எண்பது எண்பது சதவீதத்துக்குள்ளே நண்டுவோம் அல்லது நம்ம வந்து நம்முடைய மனதை அதைய விட்டால் ஒரு காலகட்டத்தில் அதையில தேடி இன்டர்நெட்டில் போனீங்கன்னா எல்லாம் கிடைக்கும் அதை போய் அதை நமக்கு எது தேவையோ அதை மட்டும் பார்ப்போம் அப்படி எல்லாத்துக்குமே நன்மை திறமைகள் இருக்குது அப்படி கந்தப்ப சந்தோஷமாக ஆனந்தமாக இருக்கிற அந்த புண்ணியமா தெளிஞ்ச மன்னன் சில காரியங்கள் செய்யும் பொழுது அவற்றிலே சில நன்மையாகவும் சில கடுமையாகவும் இருக்கும் சமயங்களில என்ன காரியம் செய்யணும் என்றும் புரியாமல் போயிடுச்சு குழப்பம் சில காரியங்களில் பிரியமாகவும் செய்கிறான் அப்படிப்பட்ட என்ன மாற்றங்கள் ஆசைகளுடைய மாற்றங்களாலே ஆசிரியர்களுடைய மாறுதல்களாலே பேதங்களாலே நம்முடைய எண்ணங்களும் மாறுகிறது ஒரு சமயம் மகிழ்வாக இருக்கிறான் ஒரு சமயம் சோர்வாக இருக்கிறான் ஒரு சமயம் விரக்தியோடு இருக்கிறான் ஒரு சமயம் ரொம்ப உற்சாகமாக இருக்கான் இதுக்கெல்லாம் காரணம் என்ன நம்முடைய மனம் மனம் என்கிற ஒரு அந்த அது செய்கின்ற அத்தனை எல்லைகளும் அதில் ஏற்படுகின்ற ஆசைகள் அதில் ஏற்படுகின்ற நிச்சயங்கள் மனோ நிச்சயம் அதைத்தான் சங்கற்பமும் அந்த சங்கர்பத்தாலே அத்தனையும் நிகழ்வு அதனால மனதை க அடக்கியாளர் மனதை கட்டுப்படுத்தி அறிவு மேலோங்கி இருக்க வேண்டும் உணர்வு அறிவுக்கு அடங்கி இருக்க வேண்டும் இது இருந்தால் வாழ்க்கை நிம்மதியாக உணர்வு மேலோங்கி இருந்தால் நினைச்சது செய்கிறது தோன்றது செய்கிறது இன்னைக்கு எனக்கு மனசு ரொம்ப சந்தோஷமாக அதனால நான் போய் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறதுனால கால் கிலோ லட்டு வாங்கினாலும் சாப்பிட்றோம் அது ஏதோ ஒரு சினிமா பார்ப்போம் அப்படிங்கிற நோக்கம் வரும் அது இல்லாமல் மனசை கட்டுப்படுத்தும் உணர்ச்சிக்கு இடம் உணர்ச்சி வேண்டும் உணர்ச்சி இல்லாமல் முடியாது எந்த நல்ல காரியங்களுக்கும் நல்ல உணர்ச்சி வேண்டும் ஆனால் மனதில் ஏற்படுகின்ற நல்ல உணர்ச்சிகளை கூட கட்டுப்படுத்தக்கூடிய திறமை அறிவிக்க வேண்டும் அதுதான் ரொம்ப முக்கியம் இந்த கந்தற்ப நகரில் வசிக்கின்ற தெளிஞ்சனுக்கும் என்ன செய்ய சில சமயங்களில் என்ன காரியம் செய்வது என்று குழப்பமாயும் அடுத்த போல சில காரியங்கள் செய்கிற பொழுது பிரியமாகும் சில காரியங்கள் செய்கிற பொழுது இதில் கம்ப பிடிச்சு நான் இந்த ஜிலேபியினுடைய ரசிகா அபிமானி அப்படிங்கிறது குழப்ப வாக்கிய இப்படி பலவிதமான செயல்களை செய்து பலவிதமான உணர்வுகளை காட்டுகின்றார் இதை நிறுத்த வேண்டும் இது எண்பத்தி ஏழாவது பாட்டு தளர்ந்தனன் என்னும் தடுத்தனன் என்றும் தாழ்ந்தனன் உயர்ந்தனன் என்னும் பலந்தனன் என்னும் குறைந்தனன் என்னும் மாறுதம் கடன் போல் உழந்தலால் அந்த மன்னவன் சுழல்வது உரைப்பது என் தெளிஞ்சன் என்று உரைத்தேன் யாவன் யார் என கேட்டான் இப்போ வந்து அந்த தெளிஞ்சன் மன்னவன் ஞானி என்று சொல்லப்பட்ட உருபகப்படுத்தப்பட்ட ஒரு மனிதன் அவனை பார்த்து அவருடைய சீடநாயகர் மணிந்தன் என்ன கேட்குறேன் நீங்கள் இவ்வளோ நேரம் தெளிங்கன்னு சொன்னீங்க ஞானின்னு சொன்னீங்க மன்னவன் இதெல்லாம் இல்லை யார் இது இதற்கு உரியவும் எப்படி கேட்குறேன் அந்த கந்தப்பு நகரிலே வாழ்கின்ற மன்னவர் ஞானி ஒரு சமயத்தில் தளர்ந்தவனாக இருந்தான் சோழ் ஒரு சமயத்தில் தடித்தவனாக இருந்தான் குண்டா இயற்கை ஒரு ஜீவனுக்கு உடல் பெருப்பதும் மெலிவதும் காலத்தின் உடைய கட்டாயம் இயற்கை அவங்கவுங்க உடம்பு வாங்குபடி இயல்புப்படி இருப்பார்கள் அதில் மெலிவும் பருமனும் மாறி மாறி வரலாம் அதே போல மெலிதல் தடித்தல் பொருளாதார ரீதியாக தாழ்வதும் உயர்வதும் இயற்கை அப்படி தாழ்ந்தும் உயர்ந்தும் வாழ்ந்தவர்கள் அதே போல செல்வத்திலையும் உயர்ந்தவன் வா தாழ்ந்தவன் இப்படி மாற்றங்கள் பேதங்கள் அதாவது நம்ம அறிக்கையில் சொல்றது இரட்டைகள் இரவு மகன் ஒளி இருட்டு சந்தோஷம் சோகம் அப்படி எல்லாத்துலேயும் இரட்டைகள் இருக்கு ரெண்டுக்கும் வரையறை பார்டர் இல்லை இது வரைக்கும்னா இன்பம் இதுக்கப்புறம் தும்பம் இது வரைக்கும் தான் காலை இது வரைக்கும் அதுக்கப்புறம் இரவு இது வரைக்கும் பகல் இது வரைக்கும் இரவுன்னு சொல்ல முடியாது அதனால தான் சொல்கிறோம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பிய அஞ்சு சாயும் நேரம் அது ரெண்டும் கலக்கக்கூடியது அதாவது மெர்ஜி ட்ரான்ஸண்டிங் ஒன்றோடு ஒன்று இயல்பாக கலக்கக்கூடியது இப்போ இடைவெளி இல்லாத பைப்புக்கு சீன்லெஸ் பைப்புன்னு சொல்லுவோம் அதாவது கிராக்குறது வெட்டது இல்லாமல் எல்லாமே ஒரே நீளமாக இருக்கிற பைப்புக்கு சீம்லெஸ் பைப்பு சீன்லெஸ் வெல்டிங்னு சொல்லுவோம் வாழ்க்கையிலே ஏற்ற இறக்கங்கள் மிக மிக சாதாரண அவற்றை இயல்பாகவே ஏற்றுக்கொள்ள முடியும் கலைஞர் போயிருக்கப்போ தளர்ந்து போயிருக்க ஐயோவோ தளர்ந்து போயிட்டு என்னென்னு தலையில் கை வச்சுக்கள் உயர்ந்தப்ப உயர்ந்தவுக்கு ஆடுறதோ அதை கூடவே கூடாது இரண்டையும் சமமாக இப்போ கம்பராமனுக்கு உதாரணம் சொல்லணும்னா பட்டாபிஷேகம்னு சொன்னப்போ ராமர் ரொம்ப மகிழ்ந்து கூத்தாடவில்லை அதுவும் எப்படி நாளைக்கு காலையில் பட்டாபிஷேகம்னு இன்னைக்கு மாலையில தான் ராமர்கிட்ட சொன்னாங்க அப்போ ஒரு சந்தோஷப்படவ மகிழ்ச்சியாளர் கூத்தாடவங்க மறுநாள் காலையில் மகுடாபிஷேகத்துக்கு மகுடம் சூட்டப்பட வேண்டிய நேரத்தில் கைகளை அழைக்கப்பட்டு நீ காட்டுக்கு போ பதினாறு வருஷம் நீ காட்டுக்கு போனோம் நாட்டே பரந்த நாள் இது மன்னனுடைய உத்தரவு மன்னன் பேச முடியாத சூழ்நிலையில் இருப்பதனாலே நான் அவர் அப்பவும் முகத்தில் கொஞ்சம் கூட வருத்தம் அன்றலருந்து தாமரை போல் இருந்தாலும் சொல்வார் அதை போல சுக துக்கங்களை சமமாக ஏற்றுக்கொள்வது தளர்ச்சி வளர்ச்சியை சமமாக ஏற்றுக்கொள்வது அப்படிப்பட்ட மனப்பாக்கு வந்துவிடும் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கப்பைந்த பொருளை போச்சு ஏன் குழுவை நீ பாடி என்னென்னோ சொல்லிட்டு இருக்கீங்க அந்த இவ்வளவு செயற்களை செய்யக்கூடிய மன்னவன் யார் திளிமையன் யார் ஞானி யார் அப்படின்னு கேட்டார் அதற்கு முனிவர் பதில் சொல்ல ஆரம்பித்தார் எண்பத்தி ஒன்பதாவது பாட்டு வன்மையால் அந்த மன்னன் மன்னனை குறைத்தால் வரும் பிறப்பு இறப்பு என்னும் பொய்யின் உண்மை நன்குணர் நன்குணர்த்தி என்று தோசுரன் மைந்தனுக்கு உண் பொ தோன்றிமுற முயற்சியதாய் கண்மயலான முன் உரைத்தோம் இப்ப தாசரம் முனிவருடைய மைந்தன் இதுவரைக்கும் நீங்க ஞானி இல்லைய செளிங்கன் இல்லைய தெளிந்தவண்ணிய மன்னண்ணிய இப்படியெல்லாம் அடைமொழிகள் கொடுக்கப்பட்டு உருவாக்கப்பட்ட ஒரு ஜீவனை ஒரு அவன் யார் அப்படின்னு கேட்க அவனை பற்றி நான் சொன்னா அப்படி பற்றி வல்லமை வாய்ந்த வள்ளற்குழு வாய்ந்த வல்லமை வாய்ந்த அந்த மன்னவனை பற்றி உனக்கு நான் சொன்னான் உன்னுடைய வாழ்க்கை என்கிற பொய்யை பற்றி உனக்கு உண்மையாக தெரியும் இந்த உலகம் என்கிற மாயை பொய்யை பற்றிய உண்மையாக அறிந்து கொள்வாய் அவன் பற்றி தெரிஞ்சினான் உன்னுடைய மனதிலே சஞ்சலங்கள் நீங்கும் இந்த பிரபஞ்சம் பிரபஞ்சம் என்று அழைக்கப்படுகின்ற உலகம் மூலகங்கள் அண்ட சராசரங்கள் அனைத்தும் பிரம்ம சங்கற்பத்தா உருவானவை பதினேழு நகரங்கள் ஈரியழு நகரங்கள் நம்ம யூஸ்வலாக சொல்கிறது வழக்கமாக சொல்கிறது ஈரேழு உலகங்கள் அதில் தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் கந்தற்ப நகர் பிரம்ம நகர் பிரம்மபூமி கந்தற்ப பூமி சத்திய பூமி அப்படின்னு அப்படிப்பட்ட ஏழு உலகம் மேலே ஏழு உலகம் கீழே ஈரேழு உலகங்கள் அதேபோல நம்ம வாழ்கின்ற பூமி மேல் ரோகம் கீழ் ரோகம்னு மூணும் இது எல்லாத்தையும் படைத்தது சங்கற்பம் என்கிற மன்னபம் எண்மயமாகி எண்ணமாக தோன்றியது பிரம்ம சங்கற்பம் பிரம்மன் மனதிலே இந்த உலகத்தை தோற்றிவிட்டால் என்ன இந்த உலகத்திலே ஜீவர்களை தோற்றுவிப்பு அவர்களை காரியங்களை செய்ய வைத்தால் என்ன எதுவும் இல்லாமல் சூன்யமாக இருப்பதை விட ஒரு செயல்பாடுடைய நிலமாக உலகமாக இருந்தால் நன்றாக இருக்குமே அப்படின்னு ஆசைப்பட்டு அவருடைய சங்கற்பட்டால் இதை படைக்கலை தான் நினைச்சால் தானாக உருவாகியது நல்லா கொண்டு போனோம் பிரபத்தினுடைய மனதிலே இதை உருவாக்கப்படும் உடனே பிரபத்தினுடைய மனதிலிருந்து மாயினுடைய நெஞ்சிற்கு ஈஸ்வரனுடைய மனத்துக்கு அதாவது பிறப்பு கடவுளாக பிறப்பு கடவுளாகிய பிரம்மா அவருடைய ஆசையிலே சங்கற்பத்தில் அவர் நினைச்சா இந்த ஊர்ல ஒரு மனத்தை காட்ட உருவாக்கும் இந்த ஊர்ல ஒரு ஆழ உருவாக்கும் இந்த ஊர்ல ஒரு பெரிய பொட்டலை உருவாக்கும் அப்படின்னு நினைத்துட்ட சங்கற்பங்கள் அந்த சங்கற்பத்தால் உருவானதுதான் அனைத்தும் எண்மயமாகி பொய்யன தோன்றி இடமுறை விரிவாய் பெரிய முயற்சியதாய் பொய் நல்லத்தையும் நிலைத்திருக்க போவதில்லை எதுவும் ஒரு காலகட்டத்தில் எல்லாம் பிரடய காலத்திலே அழிந்துவிடும் பிரம்மத்தை தவிர பரம்புரைகளை தவிர பாக்கி எல்லாம் அனைத்தும் ஈஸ்வரர் மாயை எல்லாம் எவ்வளவு அனைத்தும் அழிந்துவிடும் பிரம்மம் மற்றும் தனி மனிதனாக இருப்பார் அப்போ அவருடைய லோகத்திலே பிரம்ம லோகத்திலே இந்த ஆன்மாக்கள் அவருடன் அவருடைய ஆன் உடலுக்குள்ளே அவருடைய அவருக்குள்ளே இந்த ஆன்மாக்கள் இருக்கும் அடுத்தால் போல தோற்றுவிக்கின்ற பிரபஞ்சத்தில் அடுத்த யுகா அதில் தோற்றுவிக்கின்ற காலத்தில் இந்த ஆண் நாட்களுக்கு உடலும் உடல் கொடுத்து உருவாப்பார் இதெல்லாம் சங்கற்பம் எதுவும் செயல்பாடு இல்லை நினைப்பார் தோ அப்படிப்பட்ட சங்கற்பத்தாலே எல்லா ஜீவங்களும் பொருள்களும் தோன்றி உண்மை போல இருந்து இப்போ நம்ம நம்ம சொல்றதுனா ஒப்பிட்டு நோக்கில ரிலேட்டிவ் டேம்ஸ் ஒரு ஜீவன் என்பதும் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் வளர உயிரோடு இருக்க முடியும் ஒரு மலை என்பதற்கும் ஒரு கால நிர்ணயம் உண்டு மலைகள் வளர்வதற்கும் கால நிர்ணயம் உண்டு மலைகள் அழிவதற்கும் கால நிர்ணயம் உண்டு அதே போல தோன்றி மறைவதற்கும் எல்லாவற்றிற்கும் கால நிர்ணயங்கள் அளவைகள் உண்டு அளவைகள் இல்லாத கால நிர்ணயம் இல்லாத ஒரே ஒரு வஸ்து பொருள் பிரம்மம் மட்டுமே பரம்பொருள் மட்டுமே மற்றவை எல்லாம் கால வர்ணனைக்கு கால நிர்ணயத்திற்கு உட்பட்டவை அளவைகளுக்கு உட்பட்டவை அளவைகள் என்ன ஞாபகப்படுத்திக்கும் மூன்று விதமான அளவைகள் என்னவை நம்ம முக்கியமாக எலை நீளம் அப்புறம் எண்ணிக்கை இந்த மூணு தான் அதில் கணக்கு அடிப்படை எண்கள் என்ன அப்புறம் எண்கள் எலை நீளம் நீளம் ஆகலாம் நீளம் அதாவது இடம் இப்படி மூன்று வகையான அளவைகள் இந்த அடைவைகளுக்குள்ளே எல்லாமே கட்டுப்பட்டுவிடும் அதே போல கால நிர்ணயம் இல்லாத பொருளே கிடையாது பிரம்மத்தை எல்லா பொருள்களுக்கும் எல்லா வஸ்துக்களுக்கும் எல்லா ஜீவர்களுக்கும் கால நிர்ணயம் உண்டு அவையெல்லாம் தோன்றி இருந்து அறியக்கூடியவை இவை அனைத்துமே பரம்பருடைய மனதிலை தோன்றிய சங்கல்பமே ஆகும் அப்படிப்பட்ட சங்கற்பத்தை பற்றி தான் இது வரைக்கும் உனக்கு சொல்லிக்கிட்டு வந்தேன் தெளிஞ்சன் ஞானி மன்னவன் என்று சொல்லப்பட்டவை எல்லாம் சங்கற்பம் சங்கல்பத்தை உருவகப்படுத்தி நான் ஒரு ஜீவனாக ஆக்கி அவனை மன்னவன் என்றும் ஞானி என்றும் தெளிஞ்சன் என்றும் உனக்கு சொல்லி வந்தேன் சங்கல்பம் மிக தெளிவான என்ன செய்யணும்னு ஆசைப்பட்டார்களோ அதை செஞ்சிடும் சக்தி உள்ளது சங்கடம் தந்தையாய் ஆவானும் சார்கதிங்க ஆவானும் அந்த மேலாய் இன்னும் நமக்காவானும் எந்த முயல் தான் சரணாகுவானும் அர்க்கோனாகுவானும் குரு சகனோ புனத் சகவீரிய தேஜசி தமஸ்து மாவி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 மூ வகைகளும் அமைதி நிலவட்டம் ஓம் சாந்தி ஓம் ஹரி ஓம் ஓம் ஸ்ரீ குரு ஒரு வாணியை உள்நாடு சங்கற்பம் சாற்றிய தெடிமன மன்னன் பற்ப காலம் தோன்றியும் மறையும் பரம்பிய உலகு அதன் வடிவம் அற்ப சங்கற்பம் உடலின் உலகு உண்டு அற்ப சங்கற்பம் உலக எனில் உலகு உண்டு அது இளதெனில் உலகு இழதாம் உதறிய தேவர் தன்னுடைய லோகத்திலே பிரம்ம லோகத்திலே சத்தியலோகத்திலே அவனுடைய மனதை உதித்த சங்கற்பத்தாலே அனைத்து ரோகங்களும் அனைத்து உலகங்களும் சங்க அந்த தெளிமனுடைய மன்னனுடைய உள்ளத்திலே தோன்றிய பிரமத்தினுடைய உள்ளத்திலே தோன்றிய சங்கற்பத்தாலே பலவிதமான ஜீவர்கள் பலவிதமான உலகங்கள் அவையெல்லாம் தோன்றி மறையக்கூடியவைய பரமிய உலக அதன்படிவாம் அற்ப சங்கற்பம் சங்கற்பம் இருந்தால் உலக தோன்றும் இருக்கும் சங்கற்பம் மறைந்து விட்டால் உலகம் இல்லை இது என்ன நான் நினைச்சா உலகம் பிறக்கும் நான் வேண்டாம் நினைச்சா உலகம் மறைந்துவிடும் அவ்வளவு சக்தி வாய்ந்தது சங்கற்பம் பிரம்ம சங்கர்ப்பம் நம்ம சங்கற்பம் இல்லை பிரம்ம சங்கர்பம் பரம்புருடைய ஆசை அப்படிப்பட்ட விஷ அப்படிப்பட்ட காலத்திலே தருணத்திலே தோன்றியவர்கள் மூன்று ஈஸ்வர்கள் பிரம்மா திருமால் சங்கரன் பரமசிவம் முப்படு மோவர் முதலிய தேவர் அவரெல்லாம் இந்த சங்கற்பத்தினுடைய பரம்ப பரம்பருடைய அவர்களுடைய உடல் அவயவங்கள் ஆவார்கள் அவர்களுடைய பாகங்கள் அவர்களுடைய ஆணை காரியங்கள் செய்கின்ற நல்லவர்கள் இது தொண்ணூறாவது பாட்டு மேதன் பத்தி பாய்ச்சல் மாத்திரட்டால் விரிஞ்சனாம் பாவனை மேதி ஆயசங்கற்பம் வடிவிழா விண்ணில் முப்புவி நகரம் நாயகர் ஈரேழு ஈரேழு ஈரேழு ஆகியம் ஈரேழு ஞாலம் நகம் நகர்வு தெருக்கள் தூய நாளங்கள் செற்பொழித் திரல்கள் சொல்லிய வனம் உபவனமே இப்படிப்பட்ட சங்கற்பத்தாலை மீதான சங்கல்பத்தாலை நல்ல ஆசையாலை நல்ல சங்கற்பத்தாலை அனைத்தும் தோன்றியது பரிசுப்படுத்துகிறார் இது வந்து பட்டியம் பரிசு விரிஞ்சுங்கிறது ஞானி ஐவுடையவன் பிரம்மா அவனுடைய விருஞ்சனாவனுடைய பாவனையினாலே விருந்தனுடைய சங்கற்பத்தாலே அவனுடைய பாவனையினாலே பாவனையினாலே தேவிய சங்கற்பம் அப்படிப்பட்ட சங்கற்பத்தினாலே வடிவீழா ஆகாயத்துக்கு வடிவும் கிடையாது ஆயத்திற்கு அளவும் கிடையாது ஆகாயத்தை பொறுத்தமட்டில் நிஷ்கலங்கமானது எந்த விதமான கலங்கமும் இல்லாதது வியாபகமானது எங்கும் பறந்து மிருந்தது ஆகாயம் அப்படிப்பட்ட வடிவிலா வடிவுங்கிறது என்ன அதற்குள் உருவம் ஒன்று ஆகாயத்துக்கு ஷேப்பே கிடையாது பட்டம் சொல்லப்படாது என்றால் ஆகாயத்துக்கு ஷேப்பே கிடையாது யாருக்கும் தெரியாது ஆகாயத்தை முழுமையாக பார்த்தவர்கள் கிடையாது பார்க்க முடியாது அதனால வடிவிழா ஆகாயம் வடிவிழா பெண் அதில் புவிய நகரம் மூன்று நகரங்கள் மூன்று உலகங்கள் நாம் வசிக்கின்ற பூமி மேல் உலகமாகிய சொர்க்கம் ிய பாத நரம் இந்த மூன்று உலகங்களும் தோன்றின நாயகர் நாயகர் ஈரேழு ஆகியும் ஈரேழு உலகம் ஈரேழு ஞாலனி நகர் நகர் உரு தெருக்கள் பதினாலு லோகங்களை படைத்து பதினாலு லோகங்களை நம்ம ஆரம்பத்தில் சங்கர்பிச்சத்தை பற்றி படிக்கிற காலத்தில் ஒரு நகர் அதிலே பதினொன்று பெரிய பாதைகள் அகலப்பாதைகள் ஹைவேஸ் மூன்று குறுக்கு பாதைகள் அப்புறம் வனங்கள் இருந்தது மலைகள் இருந்தன குளங்கள் நதிகள் எல்லாம் இருந்தன ஜீவர்கள் இருந்தாங்கன்னு சொன்னோம் அதுதான் இப்ப சொல்ற நகர் உற தெருக்கள் தூய நாளங்கள் அப்படி நாளங்கள் உலகத்திலே சிரிந்த சிறந்த அடர்ந்த பொருள்கள் தண்ணீர் குளங்கள் கம்மாய் ஆறு குளம் அப்புறம் நதிகள் சொல்லிய வனம் உபவணமே அப்புறம் வனம் உபவனம் இவையெல்லாம் தோன்றின தொண்ணூற்றி ஓராவது பாட்டு முடிஞ்சது தொண்ணூற்றி ரெண்டாவது பாட்டை படிப்போம் மேரு மந்தரமே முதல அந்நகரில் மேரிய வினோத வெப்பினமா சூரியன் திங்கள் காற்றினால் அசையா தொடர்களாம் நித்திரமாலை நீர் உயர் அணியின் திரள் திரள்களாம் பாவி நிகழ்த்திய ஏழு அவைதாம் பேரியல் வடவை காலமாய் வடவை கமலமாய் கொடுத்த பெருங்கடல் ஏழுமே பெரிய மைந்தனை என்னுடைய சிறப்பான மைந்தனை இந்த சங்கற்பத்தாலே ஏற்பட்ட உலகங்கள் அதனுடைய உப பொருள்கள் முதல்ல மேருமலையைப் போல சிறந்த மலைகள் தோற்றுவிக்கப்பட்டன மேர மந்தரமே முதல்ல அந்நகரில் மேக நிரோத வெறுப்பு இனமா வெறுப்புனா மறைக்கூட்டங்கள் அந்த நகரிலே நம்முடைய பூமியிலே நிறைய மலைக்கூட்டங்கள் நிறைய நிறந்திருக்கு அது தோன்றின அடுத்தாற்பல முக்கியமானது மனிதனுடைய வாழ்க்கைக்கு பூமியுடைய வாழ்க்கைக்கு பூமியில் எதுவும் இருக்கணும் செடி கொடி வளர்க்கிறது மட்டும் இல்லை மண் கல் இருக்கிறது கூட சூரிய சந்திர ரெண்டு அவசியம் சூரியன் திங்கள் காற்றினால் காற்றாலே அப்படிப்பட்ட தீபங்கள் ஒளி ஒளி வீசுகின்ற பிரகாசம் அதிக பிரகாசமுடைய ஒளிவீசுகின்ற இரண்டு விளக்குகள் முன்னாடியே சொன்ன விளக்குகள் அந்த விளக்குகளில் ஒன்று கொழிச்சு கொடுத்திய விளக்கு அது சந்திரன் இன்னொன்று உஷ்டமுடைய விளக்கு வெப்பமுடைய விளக்கு அது சூரியன் இந்த ரெண்டு தான் உலகிற்கு முக்கியமான துணை பொருள்கள் அப்புறம் நித்திர மாலை முத்துக்களாரி செய்யப்பட்ட மாலை போன்று நதிகள் முத்துக்களாரி செய்யப்பட்ட மாலை இப்படி போயிட்டு இப்படி வரும் அதாவது மாலை கழுத்திரப்பொருளுக்கு உள்ளது அது அதுபோல ஆறு நீண்டு போகும் கொஞ்ச தூரத்துக்கு பேக் வாட்டர் அப்படிப்பட்ட நித்திர மாலைகளாக நீர் நதிகள் அதுக்கடுத்த அந்த அதனுடைய துணை பொருள்களாக நதியினுடைய ஒரு நதி இருந்தால் கிளை நதி இருக்கும் கிளை நதி இருந்தால் தண்ணீர் வருகின்ற காலத்துல சேமிப்பதற்கு சில குலங்கள் கம்மாய்கள் குட்டிகள் இருக்கும் அப்படிப்பட்ட வாவிகள் வாவிகள் குளங்கள் நிகழ்ச்சிய ஏழு என்னும் அவைதான் அப்படிப்பட்ட ஏழு உலகங்கள் உண்டன பேரிய வட இது வட வாக்கியது கேள்விப்பட்டோம் வடவாக்கிய பிரடைய காலங்களிலே ஏற்படக்கூடியது வடவாக்கினி வடக்கு திசையிலே எரியக்கூடிய வடவாக்கினி அப்படிப்பட்ட அக்கினியை தன்னுடைய வைப்புக்குள்ளே பொருத்தி வைத்திருக்கின்ற கடல் தண்ணிக்குள்ளே இருக்கு இருந்தாலும் அது அணையவில்லை ஆனால் கடலுக்குள்ளே தான் இருக்கு கடல் அதை காப்பாற்றி வச்சிருக்கு அந்த வட அடக்கிய கடல் அது எப்படி இருக்குன்னு நினைச்சிங்கன்னா தாமரை போல மலர்ந்து வெளிச்சமாக பிரகாசமாக இருக்கிறது அப்படிப்பட்ட கடல் ஏழு இருக்கிறது இது தொண்ணூற்றி பாட்டு தொண்ணூற்றி பாட்டு படிப்போம் இணைய மா நகரன் சகற்றை முன்ன சங்கற்பம் மன்னவ நாள் வினைய உடல் பதத்து இமையவர் என்றும்லைய கீழ்பதத்தில் மரகரே என்றும் நடுப்பதத்து மனிதரே என்றும் துணைதருவாதிரியால் சுழல்வன தசை சவரகங்கள் தசை சுவரகங்கள் இதுல பிரம்மனுடைய செங்கற்பற்றை இங்கே உருக உருவகப்படுத்தப்பட்ட தெளிஞ்ச மன்னல ஞானியனுடைய செங்கற்பற்றாலை முதல்ல சொன்னோம் மலை கடல் வனங்கள் குளங்கள் குட்டைகள் கம்மலை எல்லாம் இப்ப மூன்று உலகங்கள் தோன்றின இணைய மாநகரம் சகத்தடை இன்னும் முன்னாடி சொன்னது போல சங்கற்ப மன்னமனால் அந்த சங்கற்பத்தை ஏற்படுத்திய மன்னமுடைய சங்கற்பத்தாலே ஊடல்கள் பாவரையால் அந்த அந்த உலகத்தில் இருக்கின்ற ஜீவர்கள் உடல்களை கொண்ட ஜீவர்களே மீன் உலகத்தில் இருக்கிறவர்களே தேவர்கள் என்றும் இமையவர் என்றும் கீழ் உலகத்தில் இருக்கிறவர்களே என்றும் நடு உலகத்தில் இருக்கிறவர்களை மனிதரை என்றும் அழைக்கின்றோம் இப்படி விரைவுதல் அதாவது இப்படிப்பட்ட விரைவை வேகத்தைத் தரக்கூடிய வாகங்களாலே குழப்பங்கள் என்னும் இந்த விஷயாலே இந்த வலையாலே இந்த உலகங்கள் சூழ்கின்றன ஜீவன்கள் சூழ்கின்றன ஜீவனை பலவிதமான கவலைகள் எந்திர விஷய ஏற்படக்கூடிய கவலைகள் தடைக்கூடுகள் சூடுகின்றன யாரை சூடுது இந்த ஜீவர்களுடைய தசைக்கூடுகளை பிண்ட நிலை உடலை மட்டும் இது எண்பத்தி மூணாவது பாட்டு எண்பத்தி நாலாவது பாட்டு பல்வகைத்தானே இயங்குவோம் உடலும் பாபரை அவ்வேந்த நல்வழி உணர்வை நோக்குற நடுங்கம் நலமையா அங் அகங்காரம் என்னும் வல் வல்ல இப்பெய்கள் பொய்களாயிருந்தும் வந்து மெய்கோ எழும் அவற்றோடு போலவதாம் வினோதம் புரி தருணர்களை தருணக்கணத்தில் உண்டுமா என்று இல்லையுமா இப்படிப்பட்ட மனிதர்களை மனிதர் தேவர் நரகர் இப்படிப்பட்டவர்களை தோற்றுவிட்டாலும் எல்லாருக்கும் உடல் உண்டு தேவருக்கும் உடல் உண்டு அது என்ன சொல்கிறோம் தேவருடைய கால் தலையில் பதியாது அதுதான் அவங்களுக்கு அடையாளங்கிறோம் நாடன் என்பவன் உடல் பெருசாக இருக்கும் நம்முடைய கண்களை தீவிரம் அப்படி எப்படின்னா நம்முடைய கற்பனைகள் சொல்கிறோம் அப்படி பல வகையாக ஜீவர்கள் தோன்றுகிறார்கள் அவர்கள் பல வகையாக இறங்குகிறார்கள் அவர் அவருடைய சங்கற்பத்தைப் பொறுத்த மட்டும் தோற்றம் மட்டும்தான் பிரம்மத்துடைய சங்கற்பம் மாயையுடைய சங்கர்பம் அடுத்த நடவடிக்கைகள் அதுக்கப்புறம் தோன்றிய வளர்ச்சி நடவடிக்கைகள் அவர்களுடைய மனத்துக்கு ஏற்படுகின்ற சங்கற்பம் அவருடைய சங்கற்பங்களாலே பல வகைகளாக அந்த உடலை பாவனி என்று கூறப்பட்ட உடலை அது எல்லாத்தையும் அமைந்த நல்வழி உணர்வை நோக்கிற நல்ல வழியிலே செல்லக்கூடிய அப்படி நல்ல உணர்வை தந்து அந்த நல்ல வழியிலே செல்லக்கூடியவையாக வைக்கணும்னு நினைக்க அப்படி செல்ல பண்ணும் ஆனால் நலமில்லாத அகங்காரம் எந்த வகையிலையும் ஏற்றுக்கொள்ள முடியாத நலத்தை தராத பயன் தராத அகங்காரம் அகங்கார்புமே அடிவு சக்தி தன்னம்பிக்கை ஒரு அழகுக்குள் அடங்கிய ஆசைகள் அவசியம் அகங்காரமும் பேராசையோ கூடாது இது நம்ம நல்ல தெரியும் உலகை வாழ்வில் மட்டுமில்லை ஆன்மீக ஆன்மீக வாழ்விலும் ஆசைகள் அதிகம் அதனாலதான் இருக்கிறோம் ஈஸ்வரோட ஆயினும் ஆசையை மர அப்படிங்கிற திருமண வாக்கு அப்படிப்பட்ட வந்துமை படைத்த அகங்கார பெய்களாலே ஆட்டி படைக்கப்பட்டு உடங்கள் கவலைப்படுகின்றன உடல்கள் நடங்குகின்றன அவைகள் பொய்கள் என்று தெரிந்தாலும் அகங்காரம் பயனற்றவை பொய் என்று தெரிந்தாலும் அதை மெய் போல தோற்றம் செய்கிறது அகங்காரம் அதை மெய் போல நம்ப வைக்கிறது அப்படிப்பட்ட நம்பிக்கையினாலே அகங்காரத்தாலே ஏற்படக்கூடிய மறைவுகள் நம்மை பல நேரங்களிலே பாவங்களை செய்ய வைக்கிறது பாவங்களை நாம் செய்து தவறான காரியங்களை அதர்ம காரியங்களை செய்து பாவங்களை அடைய வேண்டிய நமக்கு ஏற்படுகிறது இது அகம்பாவம் என்கிற ஆவரணம் நம்முடைய அறிவை நம்முடைய நல்ல உணர்ச்சியை தோன்றப்படாமல் பிரம்ம நம்முடைய மனதிலே நிலைக்க விடாமல் அகங்காரம் செய்வதனாலே நாம் பல நேரங்களிலே அதிகமான நேரங்களிலே தவறான காரியங்களை செய்து பாவத்தை பெரு பெற்றுக் கொள்கிறோம் அதை செய்யாமல் இருக்கோம்னா அதனால் ஆசைகளை நீக்கிவிடு அகங்காரத்தை நீக்கிவிட சங்கர்பங்களை நீக்கிவிடு இது தொண்ணூற்றி நாலாவது பாட்டில் என்ன படத்தல்கிறது பெருமை ஞாபகப்படுத்திக்கணும் பல்வகைத்தானே இயக்குறும் உடலாம் பாவரை தோறும் வேந்தன் நல்வழி உணர்வை நோக்குற நடுங்கும் நலமில்லா அகங்காரம் என்னும் வல்ல இப்பெய்கள் புய்களாயிருந்தும் வந்து மெய் கோல் எழும் அவற்றோடு ஒல்வதாம் வினோதம் புரி தரும் குருதரும் கணத்தில் உண்டுமாம் இல்லையுமாகும் தெளிஞ்சியன் ஞானி என்று சொல்லப்பட்ட அந்த மன்னவனாலே தோற்றப்பட்ட தோற்றுவிக்கப்பட்ட அனைத்து உடல்களிலும் அனைத்து கூடாரங்கள் என்று உருவகிக்கப்பட்ட அனைத்து உடல்களிலும் அந்த ஞானி பரம்பொருள் நல்ல வழிகளை சொல்லி நன்னெறிகளை சொல்லி சுய கர்மங்களை முறையாக செய்வதற்கு உரைத்து அப்படி நல்வழிப்படுத்துகின்ற காலத்திலே அகங்காரம் தன்னை அகற்றி விடுவார்களோ தான் அகன்று விட வேண்டுமோ என்கிற அச்சத்திலே கெடுதலை செய்ய தொடங்கும் நல்லது இருந்தால் அகங்காரம் செல்லுபடியாக எப்போ அகங்காரம் வரும் தான் என்கிற நினைப்பு தோன்றிய உடனே அகங்காரம் வந்துவிடுது அப்போ அதுக்கு என்ன காரணம் நமக்கு நல்லது தெரியும் நமக்கு பல கதைகள் தெரியும் என்கிற நினைப்பு எண்ணம் அது இல்லாமல் உலகத்தை உணர்ந்து உலக படி இந்த உலகத்தில் நடக்கின்ற நல்ல செயல்களை நல்ல புற கர்மங்களை உணர்ந்து இதை நம்ம ஒன்று ரொம்ப பெரிய ஆள் இல்லை நம்ம விட நிறைய காரியங்கள் செய்கிறவர்கள் இருக்கிறார்கள் என்று தெரிந்து கொண்டு அகங்காரம் வராது இந்த நல்ல குணங்களை உருவ உருட்படுத்தி மனசில ஏற்றி கொள் பார்ப்பானால் அகங்காரம் வர இதுக்கு அகங்காரம் பயப்படுகிறது நல்ல குணத்துக்கு பிறத்துட்டா நம்மளை தரத்திடுவேன் அப்படின்னு அதனால இல்லாததையும் உண்மை போற சொல்லி சின்னத்தை காட்டி நம்ம மயக்கத்திலே ஆழ்த்தி அகங்காரம் தன்னுடைய ஆட்சியை கட்டாயமாக நிர்வகிக்கொள்கிற நிறுத்தி கொள்கிறது அது அதை உணர்ந்து நம்முடைய வாழ்க்கையிலே அகங்காரத்திற்கு இடமில்லை அதை ஒதுக்கித் தள்ள வந்தால் கர்மங்களை செய்கிறோம் கர்மங்களை செய்கிற பொழுது பெருமைகள் தோன்றுகின்றன அப்படி பெருமைகள் தோன்றுகிற பொழுது அகங்காரம் வந்துவிடும் காரியங்களை செய்தாலும் ஈர்வா ஈஸ்வர அர்ப்பணமாக செய்யும் பொழுது அகங்காரம் வராது நான் ஒண்ணும் பெருசா செஞ்சிடல எல்லாரும் செய்கிற காரியங்கள் தான் செய்கிறேங்கிற மனப்பான்மை இருந்தால் ஒரு மனிதனுக்கு அகங்காரம் வராது இதுதான் அப்படி அகங்காரங்களை அகட்டிவிட்டு நம்முடைய கர்மங்களை செய்யக்கூடிய காரியங்களை முறையாக தர்மம் முறைப்படி செய்து வந்தால் அகங்காரம் இருக்காது இல்லாவிட்டால் அகங்காரம் இருக்கும் அதனால வினோதம் புரிசரு கணத்தில் வினோதமான செயல்களை செய்கின்ற பொழுது நம்முடைய மனப்பாங்கை ஒட்டி அகங்காரம் இருக்கும் அல்லது அகங்காரம் இருக்காது உண்டுமான் இல்லையுமா அப்படின்னு தொண்ணூற்றி நாலாவது எனவே அகங்காரத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை அகற்ற வேண்டும் அகங்காரம் நம்ம மனத்தில் கூட இருக்கக்கூடாது நான் நேற்று சொன்னேன் ரொம்ப படித்த மகா ஞானிகளுக்கு கூட அது இருக்கப்படாது அடுத்தது தொண்ணூற்றி அஞ்சாவது பாடல் என்று உரைத்த பாவலைகள் தோறும் காயம் என்று உ பாவறைகள் தோறும் கடல் இடை அலைகள் போல தோன்றி கடல் இடை அலைகள் போல தோன்றி மேல் இயற்றும் மனைகளில் விடாமல் வரும் இவன் இயற்றியதெல்லாம் ஏகதோ கணத்தில் வீண்களாய் நசிக்கும் வீணிலே திரிதரும் இவன்தான் ஆயுத சங்கல்பத்தினால் இருக்கும் அவ்வளவு அருந்துயர் உலாக்கும் ஒரு மனுஷனுக்கு தான் செய்கின்ற காரியங்களிலே வெற்றி பெற வேண்டும் இதுதான் அவனுடைய அவா ஆசை அந்த ஆசையை நம்ம மனசில் உடம்பு என்று இருக்கிற கூடாரங்கள் என்று சொன்னோம் உடம்பு அப்படிப்பட்ட உடலில் இருக்கிற அனைத்து எண்ணங்களும் ஆசைகளும் அலை போல தோன்றி தோன்றி உயர்ந்து தாழ்ந்து உயர்ந்து தாழ்ந்து வேகத்திலே வந்து கொண்டே இருக்கும் காற்றின் வேகத்திலே அலைகள் பெருகுவது போல அப்படிப்பட்ட நேரத்திலே இவருடைய செயலாலே எந்த பயனும் கிடைக்காது கர்மங்களை செய்வதனாலே தனிப்பட்ட முறையிலே ஒரு மனிதனுக்கு லாப நட்டங்கள் நிலைப்பதில்லை அப்பப்பொழுது தோன்றும் மறைந்துவிடும் நம்முடைய மனசிலே உடலிலே இருக்கின்ற அந்த கரணங்களிலே பலவிதமான ஆசைகள் காற்றின் வேகத்தாலே அலைகள் உயர்ந்து தாழ்ந்து வேகமாக அடித்துக்கொள்வது போல நம்முடைய மனத்திலேயும் ஆசைகள் பலவற்றால் வேகமாகவும் வளர்ந்து தாழ்ந்து அப் அடிக்கடி செய்து கொண்டே இருக்கும் உய உயர்ந்தும் அதனாலே இவனுடைய செயல்கள் அனைத்தாலும் என்னென்ன செய்தாலும் இவனுக்கு தனிப்பட்ட முறையிலேயோ எந்த காலகட்டத்திலையும் பயன் இல்லை தன்னுடைய செயல்களாலே என்ன சம்பாதிச்சே ஒரு கார் வாங்கினேன் சரி காரினால் உனக்கு என்ன பயன் ஊருக்கு போக முடியும் இருக்க முடியும் சரி அதுக்கு மேலே அதுக்கு மேலே என்ன காரினால வேறு எந்த பயனும் கிடையாது வாங்கிடும் அதை உபயோகப்படுத்துகிறோம் கார் கட்டு போவது தூக்கி போடுறோம் இல்லை மேற்கொண்டு செலவழிக்கிறோம் இப்படி நாம் ஆசைகளினாலே தோற்றுவிக்கின்ற கர்மங்கள் உண்டாக்குகின்ற வேலைகள் அதனால பயன் நிரந்தர பயன் எப்பவும் கிடைக்காது கிடைக்கின்ற பயனும் முழுமையாக இருக்காது நிரந்தரமாக இருக்காது அதனாலே இவனுடைய சங்கல்பத்தாலே இவனுடைய ஆசைகளாலே இவனுடைய மனதில் நிறைந்திருக்கின்ற ஆசைகளாலே இவனுக்கு துயரமே நேரும் இவன் தன்னுடைய ஆசைகளை ஒழித்தாலுடைய அகங்காரத்தை ஒழித்தாலுடைய தன்னுடைய மனதிலே சங்கற்பங்களை ஏற்படுத்தி கொள்வதில்லை என்று முடிவு செய்தாலுடைய இவன் துயரத்தை மீண்டு வர முடியாது அதுவரைக்கும் இவன் துயரத்தை அனுபவித்துக் கொண்டே இருப்பான் இதுதான் தொண்ணூற்றி அஞ்சாவது பாடல் தொண்ணூற்றி ஆறாவது பாடல் சிறப்பாக விளக்கமாக சொல்கிறார் சுகம் என்பது கொஞ்ச நேரம் துக்கம் என்பது அதிக நேரம் என்றால் நமக்கு சுகத்தை அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலைகள் மிக மிக குறைவு எனக்கு ஒரு பதவி கிடைச்சது மார்க்கு நல்ல மார்க் வாங்கி நல்ல மதிப்பெண்கள் வாங்கி தேடிவிட்டேன் நான் வந்து பெரிய தெரியாத சேரப்போகிறேன்னா சேர்கிற வரைக்கும் எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் அடுத்தா போல அதை கட்டுறதுக்கு பணம் இல்லை போய் ஹாஸ்டல்ல தங்குவோணும் ஆத்தா பச்சு பிரிஞ்சிருக்கணும் தாய் சந்தரிய பிரிஞ்சுருக்கணுங்கிற துயரம் இப்படி எல்லா காரியங்களிலும் எல்லா ஆசைகளிலும் முழுமையாக இன்பம் மட்டும் இருப்பதில்லை அதிலே துக்கங்களும் துயரங்களும் கலந்தே இருக்கும் அதுலேயே முக்கியமாக நம்முடைய இன்பம் வெறி மிக மிகப் புரிய காலத்திற்கு இருக்கும் ஏன்னா நமக்கு இன்பத்தை அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலையில் உடனே அடுத்த துக்கம் வருகின்ற துக்கம் நம்மை அதிகமாக பாதித்து நிரம்ப நேரம் இதை விட எல்லாத்தையும் மனசில் ஏற்றுகின்றன இன்பமாக இருந்தாலும் துன்பமாக இருந்தாலும் அவை கடந்து போய்விடும் நிரந்தரமாக நாம் உடன் இருக்காது நாம் நிரந்தரமாக ஒரு துன்பத்தையோ இன்பத்தையோ அனுபவிக்க தேவையில்லை அவசியம் நேராக அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டோம்னா செய்தி அறிஞண்ட நாம் மகளவும் மாட்டோம் துயரப்படவும் மாட்டோம் நல்லது வரப்போ சரியுன்னு ஏற்போம் கெட்டது வரப்போ சரியும் ஏற்றுக்குவோம் உடனே அதுக்குரிய பரிகாரங்களை அதற்குரிய அதை நிவர்த்தி செய்வதற்குரிய காரியங்களை செய்ய வேண்டிய மொழியை அதில் துகிடக்கூடாது துகண்டு நம்முடைய முயற்சி தடைப்படும் நம்முடைய வளர்ச்சி தடைப்படும் அதனால சுக சமமாக ஏற்றுக்கொண்டு நாம் நம்முடைய வாழ்க்கையிலே முன்னேற வேண்டும் நற்கரும யானன் வீடுதாய் வீடு உலகாய் வேந்தர் வேந்தன் என மிக விளங்கும் நற்கரும நடி செய்கிறவன் புண்ணியங்களை செய்கிறவன் அவன் மிக பிரகாசமாக இந்த ஆசையில ஒதுக்கிவிட்டு எந்த விதமான ஆசையும் இல்லாமல் எந்த விதமான பயனையும் எதிர்பார்க்காம ஈஸ்வர்ப்பனமாக நற்கரன் நடி செய்கிறான் அவனுடைய உள்ளத்திலே எந்த களங்களும் இல்லை ஆசையும் இல்லை விருப்பங்களும் இல்லை அவன் மனசு முழுக்க முழுக்க தூய்மையாக இருக்கிறது அப்படிப்பட்ட தூய்மையான மனதிலே தோன்றுகின்ற கர்மங்கள் செய்ய வேண்டும் என்கிற முயற்சிகள் நிச்சயமாக வெற்றி பெற்று அவன் மேலும் மேலும் பிரகாசத்துடன் அவனுடைய ஆன்மாவை ஒளிரச் செய்யும் வளரச் செய்யும் தொண்ணூற்றி ஆறாவது பாட்டு இறையும் போர் சுகம் அற்று இறங்குவோன்தான் உண்டு என்பது ஓர் பாவனையாலே உண்டு என்பது ஓர் பாவனையாலே நிறை சகம் இயற்றும் தான் இலது என்றே நினைத்திழில் அக்கணத்து இறந்து இலது என்றே நினைத்திலில் அக்கணத்து இறந்து குறை முன் இருளெனப் போகும் குறை ஒரு கதிர் முன் போகும் குறித்த செற்றின்போ முற்றும் அமளும் குறித்த செற்றின்போ முற்றும் அமளும் இவனுக்கு உடல்கள் மூன்று உலவாம் உரைகுறும் இவனுக்கு உடல்கள் மூன்றும் உலதாம் உத்தமம் மத்தியமும் அதமம் நமக்கு ஏற்படுகின்ற கர்மங்கள் செய்வதனாலே நம்முடைய சந்தர்ப்பத்தால் ஏற்படுகின்ற அனைத்து செயல்களையும் யோசிச்சு பார்த்தோம்னா நமக்கு கொஞ்சம் கூட இன்பம் இல்லை ஓய்வில்லை துயரம் மனசிலே பாறம் இன்பம் இல்லாமல் ஓடி ஓடி வேலை செஞ்சுக்கிட்டு இருவான் இரையும் சுகம் மற்றும் ஒரு கொஞ்சம் ஒரு கணம் கூட இன்பமாக இல்லாமல் சுகமாக இல்லாமல் சுகம் மற்றும் இயல்பு வாங்கி கொண்டிருக்கிறான் அப்படிப்பட்டவனுடைய பாவை பார்வையிலே பாவனையாலே நிறை சகம் இயற்றும் தான் நம்முடைய சங்கல்பத்தாலே இந்த உலகம் நம்மை சுற்றி பிரம்ம பிரம்மனுடைய சங்கல்பத்தாலே இந்த உலகம் நடைபெறுகிறது நம்முடைய சங்கல்பத்தாலே நம்மை உள்ள காரியங்கள் நம்முடைய ஆசைகளாலே நம்மை சுற்றியுள்ள காரியம் நமக்கு ஆசை இல்லை என்றால் நமக்கு சுற்றி உள்ள காரியங்கள் இல்லை பிரம்ம சங்கற்பம் இல்லை என்றால் உலகம் இல்லை நம்முடைய சங்கற்பம் இல்லை என்றால் நம்முடைய நமக்கான உலகம் நம்மிடமில்லை சகம் இயற்றும் தான் இழதென்றே நினைத்திடில் சங்கற்பம் இலதென்று நினைத்து விட்டால் அக்கணத்தை இறந்து போகும் உலகம் எல்லாம் மறைந்து போகும் குறைவரு கதிர் எப்படி கலங்கம் இல்லாமல் வெப்பத்தோடு சூரிய வெளிச்சிட்டு பரப்பி கொண்டிருக்கிற கதிர்கள் கதிரவனுடைய கதிர்களுக்கு முன்னாடி எப்படிப்பட்ட எந்த விதமான இருளும் இருக்க முடியாது இருள் என்பது ஒரு ஒப்பிட்டு ஒப்பீடு ரிலேட்டிவிட்டா நம்ம என்ன சொல்கிறோம் இருட்டா இருக்குங்கிறோம் கொஞ்சம் பத்து நிமிஷம் அந்த எட்டு நிமிடம் நான் நம்ம கண்ணு தெரியும் சின்ன கொஞ்சமாக அப்போ இருட்டு இல்லை அப்போ என்ன அர்த்தம் இருள் விலகி கொஞ்சம் ஒன்று அதேமாதிரி சிறு அகம் விளக்கு அல்லது ஒரு ஊதுபத்து வச்சா கூட இருள் போய்விட்டதுன்ற போச்சா இல்லை கொஞ்சம் ஒரு பத்து இருட்டு போச்சு அதனால் இருட்டு என்பது ஒரு என்ன சொல்கிறது அப் இட்ஸ் ஒன்று அப்ராக்ட் ஆ நேரடியாக நம்ம அதை பார்க்க முடியாது கண்டு ப்ரூஃப் பண்ண முடியாது இப்பகலும் இரவும் நம்ம முன்னாடி சொன்னேன் ஒன்றோடு ஒன்று கலந்து நிற்கும் பரவி நிற்கும் பகலேருந்து இருட்டாகிறதோ இருட்டிலிருந்து பகலாகிறதோ பார்டர் கிடையாது கரெக்ட் இந்த எல்லையில் பகல் முடிகிறது இந்த எல்லையில் இருட்டு தொடங்குகிறதுன்னு சொல்ல முடியாது ஏன்னா பகலோடு கலந்து இரவு தோன்றுகிறது கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக பகல் மறைகிறது சூரியன் மறைக்கிறான் கொஞ்சம் கொஞ்சமாக இருட்டு அதனாலே கதிர் முன் இரு போல சூரியனு அடி எந்த விதமான இருட்டும் முழுக்க வெளிச்சமாக பிரகாசமாக இருக்கும் அதே போல நம்முடைய ஆசைகளும் சிற்றின்பற்று சிற்றின்பு ஆசைகள் நமக்கு பேரின்பு ஆசை இருந்தால் பிரமுட்சி தேடுவோம் சிக்கின் ராசிகள் இருக்கிற பொழுது உலகத்தில் இருக்கின்ற உலகாய இன்பங்களை பொருள்களை அதுக்கு நம்ம என்ன சொல்கிறோம் நிறைய அறுசுவை உணவு பார்ப்பதற்கு நல்ல காட்சிகள் உடுத்துவதற்கு நல்ல துணிகள் இப்படி பதவிதமான இன்பங்களை இதெல்லாம் வந்து தேவையற்ற பொருளற்ற இன்பங்கள் நான் எதை கட்டிக்கினாலும் நல்லா தான் இருக்கும் உடை என்பது மானத்தை மறைப்பதற்கு உணவு என்பது பசியை குறைப்பதற்கு அடிக்கடி சொல்கிறது உண்டு பசிக்கு சாப்பிட்டா உடலும் நல்லாயிருக்கும் ருசிக்கு சாப்பிட ஆரம்பித்தம்னா உடம்பு கெட்டுப்போம் ஏன்னா நமக்கு ருசிக்கு சாப்பிடுகிற பொழுது அளவு தெரிவதில்லை பசிக்கு சாப்பிடுவோம் வயிறு இறங்கி இருந்துச்சுன்னா நான் நிறுத்தியாரு அதற்கு மேலே சாப்பிட முடியாது இது ரெண்டு அதே மாதிரி இன்பங்களும் அளவு கிடையாது வேறு வேறு ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப குறைவானது சிற்றின்பம் அது எந்த விதமான பெரிய கேடுகளும் உடைவு அதை புரிஞ்சு விடு சிற்றின்பங்களை ஒதுக்குவதற்கு நம்முடைய ஆசைகளை அழைத்தால் போதும் அப்படிப்பட்ட உடலை உடைய மூன்று உடல்கள் ஒன்று சொல்றாரு மூணு வகை அது என்ன உத்தமம் மத்திமம் அதமும் மனிதர்களிலே மூன்று வகை மூன்று உடல் சொன்ன முன்னாடி தூள உடல் சுட்சும உடல் காரண உடம்பு மூணு சொன்னோம் மனிதர்களுக்குள்ளேயும் உத்தமன் மத்தியமன் அசமன் நல்லவன் சுமாரானவன் கெட்டவன் இப்படி அப்படிப்பட்ட பாகுபாடுகள் உண்டு அப்படி இந்த நல்ல காரியங்களை நல்ல சந்தர்ப்பங்களை விடாமல் ஆசைகளை தொடர்ந்து நம்ம ஆசைப்பட்டு கொண்டே இருந்தோம் என்றால் நமக்கு விடிவு காலம் கிடையாது மோட்சம் கிடைக்காது நாம் பிறப்பு கடலிலே சம்சார சாகரத்திலே இருந்து சிரமப்பட்டு கொண்டுதான் இருக்க வேண்டும் இது தொண்ணூற்றி ஆறாவது பாட்டு தொண்ணூற்றி ஏழாவது பாட்டில் தொண்ணூற்றி ஏழாவது பாட்டிலேருந்து என்ன சொல்கிறாரு சங்கற்பம் என்றால் எப்படி அது எப்படி தோன்றுகிறது அதனுடைய குணம் என்ன அவற்றையும் விளக்குவதற்கு வழி என்ன தொண்ணூத்தி மூன்று உலகிற்கும் அக்குணில் தமம் கொள் சங்கற்பமா ஆபது பகுதியின் செயலால் துக்கமாய்ப்பரு மாய் வரந்தி, வரந்தி பாதல் அப்புழுவா தூய சத்துவங்கள் கொள் சங்கர்பம் மிக்க நற்கர்மம் வீடுவதாய் என விளக்கும் இப்போ மூன்று குணங்களைப் பற்றி சொல்கிறார் நமக்கு மூன்று குணம் என்னன்னு தெரியும் அந்த மூன்று குணங்கள் மூன்று உலகங்களில் படைக்கிறது மூன்று விதமான மனிதர்களை படைக்கிறது சத்துரு குணம் உள்ளவன் தேவனாக இருக்கிறான் ரஜோகுணம் உள்ளவன் மனிதனாக இருக்கிறான் தமோ குணம் உள்ளவன் நரகர் நரகராக இருக்கிறான் அல்லது மிருகங்களாக இருக்கிறார்கள் இப்படி அதே போல முக்குணம் என்பது நமக்கு தெரியும் சாத்வீகம் ரஜோ தமோ குணங்கள் மூன்றும் இந்த மூன்று குணங்களால் மூன்று உலக உடல்களால் மூணும் நல்லமே கெட்டமே நடுத்தரமான மூ உலகிற்கும் காரணமாகும் இந்த குடங்கள் இருப்பதனால தான் மனிதர்கள் இருப்பதனால தான் மேல்லோகத்தில் இருப்பவர்கள் சாத்வியர்கள் தேவர்கள் பூமியில் இருக்கிறவர்கள் ரஜோகுணத்தை கொண்டவர்கள் மனிதர்கள் நரக நரகத்தில் பாதாளத்தில் இருப்பவர்கள் தமோபுணம் கொண்டவர்கள் அப்படின்னு மூன்று உலகங்களும் தமோபுணம் என்பது என்ன மூணு நாலு குடங்கள் அது மூணு நாலு டெஃபினேஷன் சொல்கிறாங்க ஒன்று சோம்பல் சோப்பேரி இன்னொன்று குழப்பவாதி எதையும் ஓரளவு எதையும் ஒரு மா தெரியாதவன் குழப்பவாதி மயக்கத்தில் இருப்பவன் ஒன்றை மற்றொன்றாக நினைத்து கயத்த பாம்பாக ஒன்றை மற்றொன்றாக நினைத்து பயந்து அச்சத்தில் இருந்து இருப்பவன் மூன்றாவது எக்காயத்திற்கும் யோசிப்பவன் இப்படியெல்லாம் தமிகுணத்துக்கு சொல்கிறாங்க அப்போ தமோ குணம் என்பது செயல்பாடுகள் மிக மிக குறைவாக உள்ளவன் அவனுடைய வேலைகளே அவன் செய்வர்களுக்கு யோசிக்கக்கூடியவன் அப்படிப்பட்ட தமோ குணத்தாலே அதில் ஏற்படுகின்ற சங்கற்பங்கள் அப்போ என்ன ஆகும் தமகுணத்துக்காக ஆசை ஏற்பட்டால் அதன் அதற்கு வேண்டிய கர்மன் நிகழ்ச்சியுக்கு ஆசையை நிறைவேற்றிக்கொள்ளவும் முடியாது என்றால் அவனுக்கு செயல்பாடு குறைவு அவனுக்கு மேலும் மேலும் ஆசைகள் தோன்றிக்கொண்டிருக்கும் அப்படிப்பட்ட தம்மகுணத்தை உடையவன் எந்த விதமான இன்பமும் இல்லாமல் ஒரு புழு போல பாதாளத்தில் கிடந்து துன்பப்படுகிற புழுக்களாக அவனுடைய ஜீவனை ஆக்கிரமிக்கும் தம்ம குணம் சாந்தகுணம் என்பது தூய்மையானது களங்கம் இல்லாது வேறு அசுத்தமும் இல்லாது வேறு எந்த விதமான தப்பான எண்ணங்களும் அப்படிப்பட்ட தமோ குணம் சாரி அப்படிப்பட்ட உடையவன் நற்கர்மங்களை செய்து அதனாலே ஞானம் பெற்று மோட்சத்தை அடைய முடியும் பிரகாசிக்க முடியும் இது தமோ குணத்தை அவர்கள் தமோ குணவ உள்ள மனிதர்கள் உண்மையாகவே செல்வந்தவர்களாக இருக்கும் அவர்கள் மனதாலே செல்வந்தவர்களாக வாழ்வார்கள் மன்னர் மன்னவர்களாக அவருக்கு எந்த விதமான ஆசை கிடையாது எனக்கு மூணு இட்லி தாராக போதும் ரெண்டு தான் கிடைச்சதா சரி போதும் பாக்கி அப்படி கிடைத்ததை கொண்டு திருப்தி அடைகிற நல்ல குணம் படைத்தவர்கள் அவர்களுக்கு ஆசை கிடையாது அதனால அவர் எப்பவும் மன சந்தோஷத்தோட இருப்பதனால அவர்கள் பிரகாசமாக இருப்பார்கள் தெளிவாக இருப்பார்கள் அவர்களுக்கு அவருடைய நற்காரியங்களாலே அவர்கள் செய்த நற்கர்மங்களாலே எளிதாக ஞானமும் கிடைக்கும் மோட்சமும் கிடைக்கும் இது தொண்ணூற்றி ஏழாவது பாடம் தொண்ணூத்தி எட்டாவது பாடம் இப்ப மூணு படம் சொன்ன மூன்று படத்திலே கீழ்பட்டது தமோ குணம் தமோகுணத்தை பற்றி சொல்லிவிட்டார்கள் தமோ குணம் உள்ளவர்கள் அவர்களாலே கர்மங்களை சிறப்பாக செய்ய முடியாது சோம்பேதி மயக்கவாதி மயக்கத்தில் இருப்பவன் குழப்பத்தில் இருப்பவன் ஒரு தீர்க்கமான முடிவை எடுக்க முடியாதவன் வீர தீரமாக காரியங்களை செய்ய முடியாதவன் அதனால் அவன் எப்பொழுதும் தடைப்பட்ட ஜன்மமாக பாதாளத்திலே கூர்ந்து தெரிகிற புழுக்களாக இருப்பான் அதுக்கடுத்து அப்புறம் என்ன சொன்னார் நடுத்தரத்தை சொல்லலை சத்துவ குணத்தை உயர்கருத்தை சத்துவகுணமான அவர்களுடைய அமைதியான சாந்தமான மனத்தினாலே சத்துவகுணம் என்பது சாந்த குணம் சாந்தமான குணத்தினாலே அமைதியான குணத்தினாலே அவர்களுடைய மனம் சஞ்சலப்படாது அதீத ஆசை கொள்ளாது இருப்பதை கொண்டு திருப்திப்பட்டுக் கொள்கிற மனம் அதனால் அவர்கள் சிரமப்பட மாட்டார்கள் அதே நேரத்தில் அவர்கள் செய்கின்ற நல்ல காரியங்கள் நல்ல கர்மங்கள் தர்மங்களாலே அவர்களுக்கு நல்ல நிலை உயர்ந்த நிலை கிடைக்கும் சூ மோட்சம் கிடைக்கும் ஞானம் பெறுவார்கள் அப்படி மூணாவது இப்போ நடுவில் இருக்க ரஜகுணத்தை சொல்லல அப்போ தொண்ணூற்றி எட்டாவது பக்கத்தில் ரஜகுணத்தை பற்றி சொல்கிறாங்க சங்கற்பம் இலகில் குடும்பியாய் இயங்கும் விராவிய இந்த மூன்றையும் விட்டு மெய்மையாய் தன்னில் இளதனில் நிராகுலமாக அணைய சங்கற்பம் நிர்மலமாய் பரமபதமடையும் துராசையான் பார்வை அனைத்தையும் நீக்கி துகர் மனம் மனத்தினால் நிறுத்தி இப்போ ராஜது குணம் ரசோகுணம்னா என்ன அர்த்தம் ராஜோகுணத்துக்கு இலக்கணம் சொல்கிற என்ன சொல்றாங்க வீரம் விவேகம் வேகம் தான் செய்ய என்கிற ஆர்வம் தன்னாலே முடியும் நம்பிக்கை இதெல்லாம் உள்ளது ரஜோகுணத்தவர்கள் ரஜோகுணத்தவர்களே கத்திரியர்கள் அரசர்கள் வீரர்கள் அப்படின்னு நம்ம இந்த மூணு குணத்தையும் ஒப்பிட்டு பேசுறோம் என்ன என்ன அந்தனர் கத்திரியர் வைசியர் கிழ அதுக்கு பல பேர் சொல்றாங்க ஹரிஜன சொல்றாங்க அல்லது திண்டத்தகால் அதாவது நிறைந்தவர்கள் நல்ல குணம் படைத்த உயர்ந்தவர்களாக தேவர்களாக இருப்பார்கள் சத்திரிய குணம் படைத்தவர்கள் மனதிலே வேகமும் வீரமும் விவேகமும் அவர்களால் ஒரு நிலையான அமைதியான நிலையில் இருக்க முடியாது எப்பவும் படப்பட படப்படம் இருந்து ஏதோ காரியங்களை செய்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படிப்பட்டவர்கள் தான் ரஜகுணமுடைய சத்திரியர்கள் போல வைசியர்கள் வைசியர்கள் என்பது வியாபாரிகள் வியாபாரிகளுக்கு மனசிலே தெம்பு இருக்கும் என்ன வீரம் விவேகம் எல்லாம் மனசில் இருக்கும் பட் அவங்க ரஜகுணத்தை போல வீரர்களைப் போல் வெளியில் வெளியில் வந்து யாரோடையும் சொல்லப்போடவில்லை என்றால் அவங்க வயசு இருக்கு வியாபாரிகள் மூன்றாவது நாலாவது குணம் நாலாவது குலம் தாழ்த்தப்பட்டவர்கள் அவர்களுக்கு உலகத் தொழில் செய்வது மற்றைய காரியங்களை செய்வதெல்லாம் அவர்களுடைய தொழில் இப்படி நால் வருணமாக நம்ம தமிழ்நாட்டில் நால் வர்ணத்தை ஒப்புக்கொள்வதில்லை நம்ம என்ன பிரிவு நமக்கு ஜாதி பிரிவு தொழில் எந்த தொழில் செய்கிறவனோ அது ஜாதி வியாபாரம் செய்கிறவன் வைசியன் உழவுத் தொழில் செய்கிறவன் உழவன் சேர்ந்து போராடுகிறவன் சத்திரியான் வீரன் அல்லது நிர்வாகம் செய்வன் அவன் சத்திரியான் படிப்பவன் வேள்விகள் செய்வன் மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுப்பவன் அந்த இப்படி தொழிலை வச்சு மட்டும் நம்ம பிரிவு இந்து இந்து சமய முறைப்படி சனாதன தர்மப்படி நாலு வர்ணங்கள் நாலு வர்ணமும் அதனுடைய அந்த அந்த வர்ணத்துக்குரிய குணங்களையும் தொழில்களையும் பிரித்து வச்சிருக்காங்க ராஜா ராஜோ குணத்தை சேர்ந்தவர்கள் வீரர்களாகவும் அரசர்களாகவும் இருப்பார்கள் இப்படி எல்லா குணமும் இருந்தாலும் மூன்று குணத்தையும் நீக்கிவிட்டு விராவிய இந்த மூன்றையும் அதில் இன்னொன்று செல்லவணம் எல்லாருக்கும் நமக்கு எல்லாம் படிச்சிருக்கோம் யாருக்கும் ஒரு குணம் மட்டும் இருப்பதில்லை மூன்றும் கலந்துனார் சாத்வீகம் ரஜோ தமோ மூணும் கலந்துனார் சாத்வீகம் அதிகமாக இருக்கிறவன் ஞானி ஆவான் தேவனாவான் நல்ல உயர்ந்த மனிதனாவான் ரஜோ குணம் உயர்ந்திருப்பவன் மத்த ரெண்டு குணமும் இருக்கு இதை புரிஞ்சுக்கணும் அதனால எந்த மனிதனிடத்திலும் மூன்று குணமும் திராவி இருக்கும் கலந்திருக்கும் கவர்ந்திருக்கக்கூடிய விகிதாச்சாரங்கள் வேறுபடலாம் சத்ரீகம் தொண்ணூறு ரஜோகுணம் ஏழு தமோகுணம் மூணு அல்லது சாத்ரீகம் ஐம்பது ரஜோகுணம் நாற்பது தமோகுணம் பத்து ரஜோகுணம் எழுபது இப்படி விகிதாச்சாரங்கள் வேறுபட்டிருக்கிறார்களுடைய மூன்று குணமங்களும் எல்லா ஜீவர்களிடத்திலும் பரவி இருக்கிறது விராவிருக்கிறது அப்படிப்பட்ட மூன்றில் நம்ம எடுத்து சாத்தியவும் வேண்டாம் ரஜவும் வேண்டாம் தமவும் வேண்டாம் மூணும் நான் நிருமலமாக எந்த சிந்தனையும் இல்லாம நாம் எப்படி இருக்கணும் கர்மங்கள் செய்யாம கர்மங்கள் செய்ய வேண்டும் என்றால் ஒரு அந்த கர்மங்களையும் புறக்கரணங்களையும் உபயோகப்படுத்துறோம் அதை உபயோகப்படுத்துறப்ப அதனுடைய எண்ணங்கள் மனசுல அதனால மனத்தையே நீக்கிவிட்டால் அந்த குணங்களும் நீக்கிவிடும் அப்படி மனத்தை அகற்றிவிட்டால் நாம் நிர்மலமாக நிரந்தர நிராகுலமாக எந்த விதமான களங்களும் இல்லாமல் சிந்தனைகள் அமைதியாக பரமனையே சிந்தித்து பரமருடைய சிந்தித்து பரமபதத்தை விரும்பி அதை அடைவதற்கு முயற்சிகளை செய்வோம் அதை அடைவது இதுதான் தொண்ணூத்தி எட்டாவது பாட்டு பாடம் தொண்ணூற்றி ஒன்பது உள்ளினும் புறத்தும் எழுந்த சங்கற்பம் ஒருங்கிண்பட நினைவாய் ஒருங்கிண ஒரு பட நினைவாய் நெல் அருண் தவங்கள் கற்பகோடிகள் இயற்றினும் பாதலம் பூமி தல் அருண் துறக்கம் மேலினும் உனக்கு சற்று சாட்டு சங்கற்பமாய் வல்லால் சங்கற்பமாய்வு அல்லால் பரம பதத்தின் பர தெ உபாயம் வேறிலையே உள்ளிலும் புறத்தில் மனதுக்குள்ளேயும் வெளியிலையும் அதாவது எல்லாத்திலையும் உள்ளும் புறமும் இருக்கிறது எந்த பொருளாக இருந்தாலும் எந்த உயிராக இருந்தாலும் உள்ள ஒன்று வெளியோடு பேசணும்னு சொல்கிறாங்களா அதனாலே வாயில வார வார்த்தைகள் உண்மையாக இருக்கணும்னு அவசியம் இல்லை என்றால் நெஞ்சில் ஏற்படும் அதனால் உள்ளத்திலையும் ரெண்டு இடத்துல உள்ளத்திலேயும் புறத்திலையும் அந்த ஆசைகள் எழுந்தால் எழுந்த உடனேயே இன்னொரு பாட்டில் சொல்கிறாரு மழைபட்டோட கிழிப்பு ஆசைகள் எழுந்த உடனேயே ஆசைகளை நீக்கிவிடு நாளைக்கு பார்த்துன்ட்டா அது என்ன ஆகும் வளர்ந்து செடியாகும் அப்பறம் விட்டால் வளர்ந்து பெரிய செடியாகும் மரமாகும் அப்புறம் புடுங்க முடியாது தோன்றிய உடனே ஆசைகளில் பிடுங்கி விட்டால் அகற்றி விட்டால் தொந்தரவில்லை எந்த விதமான பிரச்சனையும் இல்லை உனக்கு பரமபதத்தை சிந்திக்கவும் பரமதத்தை இவள் சிந்தித்து தியானத்தில் அமரவும் தவத்தில் இருக்கவும் பிரச்சனைகள் கிடையாது அதுக்கு என்ன பண்ணணும்னு அடிப்படையாக நம்முடைய மனதிலே ஆசைகள் சங்கர்பங்கள் தோன்றும் இந்த பாட்டில் முனிவருடைய பெய் கேட்டால் நீங்கள் சங்கர்பம் சங்கர்பம் சங்கர்பம்னா என்ன சொல்கிறோம் அந்த சங்கர்பங்களை ஆசைகளை இகற்றி விட்டால் நிச்சயமாக உனக்கு விடிவு காலம் கிடைக்கும் தோன்றும் எப்படி எள் அருந்தவங்கள் நீ கணக்கு இல்லாத கற்ப கோடிகள் கற்பம்னா யுகங்கள் அப்படி கணக்குல அடங்காத வருஷங்கள் நீ தவம் பண்ணி இருந்தாலும் எள் அருங்காலம் கற்ப கோடிகள் தவம் பண்ணி இருந்தாலும் பாதளம் பூமி இதுல என்னென்ன சேர்ந்த இவற்றை எல்லாம் துறந்து துறக்கம் மோட்சமடைந்திருந்தாலும் துறக்கம் என்பதற்கு மோட்சம் என்று பெயர் சொர்க்கத்திற்கு போவதற்கு துரக்கம் துறக்க பூமின்னு பேர் இருக்கு அப்படி சொர்க்கத்துக்கு போனாலும் எங்கே இருந்தாலும் சங்கற்பத்தை நீக்காவிட்டால் ஆசைகளை அழிக்காவிட்டால் மனதிலே சங்கற்பத்தை நீக்காவிட்டால் உனக்கு மோட்சம் இல்லை விமோச்சனம் இல்லை சங்கற்ப மாய்வு அல்லால் தெள்ளிய பரம பதத்தினை மே வந்து இயக்கம் இல்லை அதை மேம்புவதிலே உனக்கு கிடைக்காது இயக்கம் இல்லை உபாயம் உண்டு வேறில்லை எந்த விதத்திலையும் நீ பரமபதத்தை அடைய முடியாது மோட்சத்தை அடைய முடியாது எப்படி அடைய முடியும் ரொம்ப சிம்பிள் சின்ன விஷயம் என்ன சங்கல்பங்களுடைய ஆசைகளை நீக்கிவிடு ஆசைகளை ஒழித்து விடும் சங்கல்பத்தை நீக்கிவிடு அறவே ஒழித்தாருடைய உனக்கு மோட்சத்துக்கு வேற வழியே இல்லை வேறு எந்த மார்க்கமாகவும் நீ வீடு பேர் அடைய முடியாது விடுதலை அடைய முடியாது மோட்சத்தை அடைய முடியாது இது தொண்ணூற்றி பாட்டு நூறாவது பாட்டில் தாசுர முனிவருடைய பையன் அவருடைய ஸ்ரீடராக உட்கார்ந்து அவருடைய உபதேசங்களை கேட்டுக்கொண்டிருக்கிற பையன் அவனுக்கு பேரெல்லாம் சொல்லல மைந்தன் அவன் உடனே நீங்கள் இவ்வளவு சொல்றீங்களே குருவே அவன் வந்து அப்பான்னு கூப்பிடல குருதான் தந்தையாக இருந்தாலும் அதுக்காக தான் நம்ம சொல்றது குருக்குள்ள வாசம்னு சொல்றது காரணமே தந்தையாக இருந்தாலும் படிக்க உட்காந்துட்டா அவர் வாத்தியார் குரு அப்பான்னு கொஞ்சம் படியாது அப்பான்னு செல்லும் அவர்கிட்ட சலுகைகள் எதிர்பார்க்க முடியாது மற்ற மாணவர்களுக்கு எப்படியோ அதுதான் நமக்கும் அதனால இந்த தாசுரருடைய மகன் அவருடைய தாசுர மகனுடைய தன் தாய் என்ன கொண்டு செல் கொண்டு வந்து விட்டா பன்னெண்டு வயசு வரைக்கும் நான் வச்சுக்கிறேன் உங்கள்கிட்ட இருந்து நான் கூட்டிகிட்டு போயிடுறேன் பன்னெண்டு வருஷம் வரைக்கும் வச்சுக்கிறேன் அவனுக்கு நல்ல செல் கொடுக்க வேண்டிய காலத்தில் அவங்கள்ட்ட கொண்டு வந்து விட்டான் அவனுக்கு அறிவு புகாட்ட வேண்டிய காலம் ஞானம் புகட்ட வேண்டிய காலத்தில் உங்களிடம் ஒப்பு விட்டு விடுறேன் கொண்டு வந்து விட்டுட்டு போயிட்டான் அதனால் அவன் குருங்குற வாசம் செய்கிற சேடான் மகன் குருகுல வாசம் செய்கிற நூறாவது விகாரங்களும் முயலுதி சங்கற்பமாம் கயிற்றின் முடிவுறு பாவனை எல்லாம் இயல்புரு கோவையால் எழும் அந்த கை கினை எழுதினில் அறிப்பதால் மயல் கொள் பாவனை பாவனைகள் எங்கனே தூளாய் மடியுமோ அறி அருகிலமைந்தா சங்கற்பம் என்பது ஆசை விருப்பம் மனதிலே தோன்றுகின்ற எண்ணங்கள் இதெல்லாத்துக்கும் சங்கற்பம்னு பேர் அதோடு இல்லாம ஒரு முக்கியமான அர்த்தம் மனோ நிச்சயப்படுத்திக் கொள்வது சங்கற்பம் நான் இன்றைக்கி இந்த காரியத்தை செஞ்சே ஆகும் நான் என்று சென்னை சென்றே ஆக வேண்டும் எனக்கு ஹீ பாஸ் கிடைக்கலாம் கிடைக்கல அந்த தினம் ஒரு தனியும் போய் ஆகும்னு நினச்சா என்னாகும் நம்முடைய சங்கல்பத்தை நிறைவேற்ற வேண்டும் என்றால் நம்ம பல துயரங்களை அடையப்படும் அதுமாரி மனோ நிச்சயம் அதுக்கு பேர் தான் சங்கர்பம் அந்த சங்கல்பம் என்கிற ஆசைகளை சங்கல்பம் ஏற்பட்டுவிட்டால் என்னாகும் ஆசைகள் நிலைத்து நிற்கும் சங்கற்பத்தை நீக்கிவிட்டால் தாமாக மறைந்துவிடும் அப்படிப்பட்ட சங்கல்பங்கள் இருக்கிறதுனால என்ன ஆகுது நமக்கு செய்ய வேண்டும் என்கிற ஆர்வம் செய்கின்ற பொழுது ஏற்படுகின்ற துயரங்கள் செய்கின்ற காலத்திலே நமக்கு பலன் கிடைக்காது இருந்தால் அதனால ஏற்படுகின்ற துயரங்கள் கிடைச்ச பயனுமே நாம் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லைன்னா அதுக்கு துயரம் இப்படி எந்த நாம் நினைத்ததை நிறைவேற்றுவது முடித்து கொள்வது என்பது எந்த சூழலிலும் நூறு சதவீதம் இன்பமாக முடிவதில்லை வெற்றியாக முடிவதில்லை அதில் ஏதோ ஒரு குறைபாடு இருக்கட்ட ஒன்றும் இல்லைன்னா கூட பத்து மணி நேரம் கஷ்டப்பட்ட முடியாது தாயாக வந்துச்சு அப்படின்னா என்ன அர்த்தம் ஆக நமக்கு கிடைக்கிறதுனால நமக்கு திருப்தி இல்லை பத்து பத்து மணி நேரம் வேலை பார்த்ததுன்னா நிறைய கிடைக்கணும்னு எதிர்பார்க்குறோம் அது திருப்தி இல்லை மன திருப்தி இல்லை அப்போ சந்தர்ப்பத்தினுடைய வாசலுடைய தோல்வியே அது அதுக்காக துயரங்கள் விகாரங்கள் விகாரங்கள்னால் மாற்றங்கள் பியதங்கள் பூனை மனுஷன் எடுத்துக்கிட்டாலே கைக்குழந்த சிறுவன் வாதிபன் இளைஞன் அதுக்கப்புறம் பிரம்மச்சாரி கிரகசன் இப்படி வயோதிகம் அப்புறம் இப்படி மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கும் உலகத்திலே எல்லா விஷயத்திலையும் மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கும் மாற்றங்கள் என்பது தவிர்க்க முடியாது தவிர்க்க முடியாத ஒன்று மாற்றம் தவிர்க்கவே முடியாத ஒன்று எதுன்னு அது மாற்றம் சொல்றாங்க புத்த சமயத்தில் புத்த சமயத்துக்கு பேரே கணம் சனப்பித்த சனமதம் புத்த ஒவ்வொரு கணமும் ஒவ்வொரு நிமிஷமும் மாற்றங்கள் மெய்யப்பன் மையப்பசாமி வேற அடுத்த நிமிஷம் பேசுற மையப்பசாமி வேற என்ற சிந்தனைகள் கொஞ்சமாவது மாறும் அப்படி சன நேரம் சனகாலம் புத்த அவங்க என்ன சொல்கிறாங்க அதனால தான் நீ செய்யக்கூடிய வினை தான் அவனுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்கிடு அவங்க இறைவனை நம்ப இறைவனை ஒப்புக்கொள்வதில்லை என்ன இறைவனையும் ஒப்புக்கொள்வதில்லை மோட்சத்தையும் ஒப்புக்கொள்வதில்லை அவர்கள் நம்புவதில் என்ன வினைக்கு ஏற்படு நாம் செய்கின்ற செயல்களுக்கு நமக்கு அதற்கேற்ற பலன் கிடைக்கும் அதனால் நல்லதான் செய்யும் முக்கியமான தத்துவம் நாம் நல்ல நிலை அடைய வேண்டும் சொற்கத்தை நல்ல காரியங்களை செய்யுங்கிறது அவங்களுடைய அறிவுரை அப்படி மாறிக்கொண்டே இருக்க துயரங்கள் கிடையாது விகாரங்கள் கிடையாது எதுவும் இல்லாதது அப் எப்போ பிரம்ம செய் பிரம்ம அந்த பிரம்ம சுகத்தை தரக்கூடியது என்ன ஒன்றே ஒன்று தான் சங்கற்ப நாசம் சங்கற்பத்தை பூண்டோடு அழித்து விழுதல் சங்கற்ப நாசம் சங்கர்ப நாசம் செய்யாவிட்டால் நீ தவம் பண்ணாலும் சொக்கத்திலே இருந்தாலும் உனக்கு விடுதலை கிடைக்காது சங்கர்பநாசம் ஏற்பட்டால்தான் அதனாலே உயர்த்தி முயற்சி செய் சங்கற்ப பெறுவதற்கு முயற்சி செய் தனி சங்கற்பம் சங்கற்பம் என்பது ஒன்றும் இல்லை இப்போ நான் வந்து இந்த வருஷம் எப்படியாவது ஒரு ஸ்கூட்ரு வாங்கிடுவோம் அப்படின்னு நினைக்கிறோம் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சி அதுக்குன்னு பணம் சேர்த்து பேங்கில் லோன் வாங்கி எல்லாம் வாங்கி ஸ்கூட்ரை வாங்கிட்டோம் ஸ்கூட்ரை வாங்கி ஒரு ரெண்டு மாதம் ஓட்டோம் அதுக்கப்புறம் பக்கத்தில் மற்றவங்கன்னா மோட்டர் பைக் வச்சுருக்காங்க அதில் பலவிதமான விலை உயரணம் இதெல்லாம் பார்த்தோம்னா நமக்கு ஒரு மோட்ரு சைக்கிள் வாங்கணும்னு ஆசை மோட்ரு சைக்கிள் வாங்கினா அப்புறம் கார் வாங்கணும் ஆசைக்கு எதிரே இல்லை ஆசை அதனால என்ன சொல்கிறோம் தொடர் சந்திலி போல் கயிறு கயிறு பத்திரியில் சன்னல் கயிறு பின்றில் தென்னை மர தென்னை இதில் இருந்து தேங்காய் மட்டை இருக்குல்ல அதிலேருந்து எடுத்து சணற்கை அதான் தாம்பு கீழ் அது தொடர்ச்சி ஒன்றோடு ஒன்று ஒன்றோடு எவ்வளோ நேரம் பண்ணால்தான் பின்ன முடியும் வேணும்னா கட் பண்ணிக்க முடியும் அப்படிப்பட்ட தொடர் சங்கிலியாக தொடர் கயிறாக சங்கர்பம் கிளம்புகிறது அது அதுக்கு முடிவு கிடையாது அப்படி உள்ள இயல்பு கோவையாலே அந்த கயிற்று எழுதினில் அறுத்தல் இல்லை அறுத்த முடியாது அந்த சங்கற்பனுடைய போக்கை சங்கற்ப சங்கிலியை அறுத்து விட்டு நாம் தப்பித்துக் முடியாது அப்ப என்ன பண்ணுவோம்னா சங்கிலியே தூக்கி எறிஞ்சிருவோம் மயல் பொருள் பாவனைகள் எங்கனே தூளாய் அடியும் நமக்கு எப்போ மனசுக்குள்ள மயக்கமும் ஆசையும் இருந்துகிட்டே இருக்கிறப்ப சங்கற்பம் அடியாது சங்கற்பம் அடிவதற்கு வாய்ப்பில்லை நான் சொன்ன மாதிரி தொடர்ந்து ஆசைகள் அப்படியே ஒண்ணும் ஒண்ணும்னா தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் அந்த ஆசைகளை தவிர்த்தாலையோ சங்கற்பத்தை நீக்கினருடைய உனக்கு விடுவதுவா கிடையாது அந்த குணக்குழப்பத்தை தருகின்ற சங்கற்பத்தை முழுமையாக நீக்கிவிடு தூடு தூடாக்கி மைந்தனே எஞ்சியுடைய வாயாக அப்படின்னு தாசல் முடிவு சொல்றாரு தந்தையாய் ஆவானும் சார்கதிங்க ஆவானும் அந்த மெலாய் இங்கும் நமக்காவானும் எந்த முயற் தான் ஆகுவானும் சரணாகுவானும் அர்க்கோனாகுவானும் குரு சகனானவது சகனோ புனத் சகபீரியகை தேஜஸ்வி மா இருவரையும் இறைவன் காப்பாராக அறிவின் ஆற்றலை நாம் இருவரும் அனுபவிக்குமாறு ஊக்குவிப்பாராக நாம் இருவரும் ஈடுபாடு மிக்க ஆற்றலுடன் உழைப்போமாக கற்றது நமக்கு பயனுள்ள பயன் விளங்கட்டும் கற்றது நமக்கு பயன் விளங்கட்டும் எதற்காகவும் நாம் ஒருவர் வெறுக்காமல் இருப்போமாக மூ வகையிலும் அமைதி நிலவட்டம் ஓம் சாந்தி ஓம் ஹரிவோம் ஓம் ஸ்ரீ குருக்கியோ நூத்தி ஓராவது பாடல் துணி செய் சங்கற்பமின்றி துணி செய் சங்கல் முன் வந்து தோன்றிய தொழில் வழி நிற்பாய் துணி துன்பம் தரக்கூடிய சங்கற்பம் மாண்டிடில் பனி போல சங்கற்பம் அழிந்து பனியாய் சங்கற்பம் ஆண்டிடில் அறிவு பார்வைகள் அனைத்தினும் பற்றா தனியார் தனி உயர் பிரம்மபதம் அடைந்து அகில விகற்பம் தனியதான் தழி இனியனாய் ஏகத்துவத்திலே சுளுத்தி இதயமுற்று இன்பமே பெறுவாய் இது அருமையான எப்படி நம்ம சங்கற்பங்களை பிரம்ம பரமபதத்தை அடைய முடியும் வரம்பொருளை அடைய முடியும் ஜீவ பிரம்ம ஐக்கியத்தை எப்படி உருவாக்க முடியும் என்று சொல்லுகிற ஒரு அருமையான பாடல் துணிய சங்கல்பம் என்று துன்பத்தை செய்யக்கூடிய சங்கல்பங்களை அகற்றி அகற்றிவிட்டாச்சு அகற்றியாச்சு அப்ப சங்கற்பங்களை அகற்றினதுக்கு முன்னாடி நம்ம எப்படி இருந்தோம் இல்லையா ஆசைகள் தோன்ற முன்னாடி நாம் எப்படி இருந்தோம் எந்த ஆசையும் தோன்றவில்லை எந்த சந்தர்ப்பமும் இல்லை நான் இதை செய்யணும் அதை செய்யணும்னு நினைப்பே இல்லை அப்படி பணி செய் பணியை போல நமக்கு துயரங்களை தரக்கூடிய அச்சத்தையும் தரக்கூடிய நடுக்கத்தை அச்சத்தை தரக்கூடிய சந்தர்ப்பங்களை ஆசை இருந்தால் என்ன வரும் இது கிடைக்கிறதுனா நமக்கு சமூகத்தில் அவமானம் உண்டும் நாம் இதை செய்ய விட்டால் யாரும் மதிக்க மாட்டாங்க இப்படி ஒரு ஆசைகள் சங்கர்பங்கள் இருக்கிற பொழுது நமக்கு ஒரு அச்சமும் இருக்கும் பயமும் இருக்கும் நடிக்கவும் இருக்கும் அப் எல்லாத்தையும் தள்ளிவிடு சங்கற்பத்தை அழித்து விட்டால் உனக்கு பிரச்சனை இல்லை ஞானமானது தோன்ற தொடங்கும் சங்கற்பம் இல்லை என்றால் இப்போ குப்பைத்தோட்டில் நிறைய சாமம் கிடைக்கும் அதுக்கு மேலே மேலே போட முடியாது குப்பச்சடி தூக்கி தூக்கி எழுதிட்டீங்கன்னு வச்சுங்க மனசு ஃப்ரீயாகும் மனம் என்கிற கொள் கலம் ஃப்ரீயாகும் அப்ப நமக்கு நல்ல ஞானம் கிடைக்கிறதுக்கு இடம் இருக்கு ஞானம் தோன்ற தொடங்கும் எப்ப சங்கர்பங்களை அழைத்து விட்டால் சங்கற்பங்கள் விலகிவிட்டால் ஞானம் தோன்ற தொடங்கும் அறிவு பார்வைகள் அனைத்திலும் பற்றா தனி உயர் பிரம்மம் அடைந்து தனி உயர் பிரமத்தை அடைந்து பிரம்ம பிரம்ம ஐக்கியத்தை அடைந்து அடைந்து எல்லா உலகத்தில் உள்ள அனைத்து விகப்பங்களையும் பின்னங்களையும் துவிதங்களையும் அழைத்து இனியனாய் இனியவனாக எல்லோருக்கும் நல்லவனாக எல்லோருக்கும் அருள் உன்னை மாற்றிக்கொள்ள முடியும் ஏகத்துவத்திலே அழைப்பி ஏகத்துவத்திலே சுளுத்தி சுளுத்திங்கிறது ஒரு நிலை ஜாக்கிரம் சொப்பனம் செலுத்தி இந்த மூணு ஏழு நிலை சொல்லுவோம் இந்த மூணு முக்கியம் ஜாக்கிரம் என்பது விழிப்பு நிலை சொப்பன் என்பது அறத்தூக்கம் தூக்கத்தில் கனவு காண்றது சொற்பம் அந்த சொப்பனை எப்படி இருக்கும் அதனால கனவுல தோன்றியவை ஒன்று நேற்று நடந்தா இருக்கும் மஞ்சாண்டு நாளைக்கு நடக்கப்படுவது பற்றி நம்முடைய மூன்றாவது எந்த விதமான கனமோ விழிப்போ இல்லாமல் சுழ்த்தி அதுக்கு பேர் உறக்க நிலை நல்ல தூக்கம் அயழ்ந்த தூக்கம் நம்ம சொல்கிறோம்ல சவுன்சிலிங் அயழ்ந்த தூக்கம் அதுக்கு பேர் சுழற்சின்னு பேர் அந்த சுழ்த்தி நிலையில எல்லாேருக்கும் தெரியும் எந்த அந்த கரணமும் வேலை செய்வதில்லை எந்த புறக்கரணமும் வேலை செய்வதில்லை சரி வேலை செய்வது ஒன்றே ஒன்று தான் பிராணம் பிராணவாயு மட்டும்தான் இருக்கும் அது பிராணவாயு ஓடலைனா மூச்சு நின்று போயிடும் செத்து செத்துக்கான பிராணவாயு மட்டும்தான் வேலை செய்யும் சுழற்சி நிலையில் அப்படிப்பட்ட சுழற்சியில பிரம்மத்தை உணர்ந்து பிரம்மபதத்தை உணர்ந்து அந்த சுழற்சியினுடைய மனநிலையை பெற்று இன்பமாக வாழ்வாயாக சச்சிதானந்தம் பிரம்மானந்தம் இன்பம்னா இந்த இடத்துல என்ன பூரண இன்பம் எப்பொழுதும் இன்பம் எந்த விதமான இல்லாமல் தடைகள் இல்லாமல் இடையேடு இல்லாமல் நமக்கு இன்னும் வருகிறது சந்தோஷம் வருது சந்தோஷம் வந்தால் பத்து நிமிஷம் மிஞ்சி போனால் பதினஞ்சு நிமிஷம் அதுக்கப்புறம் தூக்குவோம் அப்படி இல்லாமல் தொடர்ந்து சச்சுதானந்தம் இதில் தான் சொல்கிறோம் சங்கர்பம் தோன்றிய உடனேயே அழிக்க வேண்டும் துளிராக இருக்கிற பொழுதே அழிக்க வேண்டும் அப்படி அழித்தால் நமக்கு நிச்சயமாக ஞானம் தோன்றும் ஞான வடிவத்தை நடக்கத் தோன்றினால் பிரம்ம பதத்தை அடைய முடியும் பரமபதத்தை அடைய முடியும் பரமானந்தத்தை அடைய முடியும் இது நூத்தி ஓராவது பாடக் நூற்றி ரெண்டாவது பாட படித்தான் என்னும் உயர் சங்கற்பம் ஏது என்ன எழுந்ததும் வளர்ந்ததும் மாய்ந்ததும் சன்னம் ஆகியதும் என்று தாசர முனிவர் சொன்னோடனே சங்க சங்கர்பத்தை அழைத்துவிடு சங்கற்பம் இருந்தால் எவ்வளவு நல்ல காரியங்கள் செய்தாலும் புண்ணிய பாவங்கள் செய்தாலும் உனக்கு தீர்வு கிடைக்காது பிரம்மபதத்தை அடைய முடியாது ஒன்னாலும் ஞானத்தை பெற முடியாதுன்னு சொன்ன அவருடைய மைந்தன் என்று சொல் என்னதான் உயர் சங்கற்பம் ஏது என்ன எழுந்ததும் வளர்ந்ததும் மாய்ந்ததும் சன்னியதும் எங்கனம் இப்ப எல்லாத்தையும் கேள்விக்கிட்டேன் என்று சொன்ன உடனே உயர்ந்த சங்கர்பம் ஏது உயர்ந்த சங்கர்பம் என்றால் என்ன அது எப்படி எழுந்துச்சு அது எப்படி வளர்ந்துச்சு அப்படி அது எப்படி தோன்றியது எப்படி வளர்ந்தது எப்படி மாய்ந்தது எப்படி அழிந்தது சன்னமாகியதும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சது எப்படி வளர்ந்தது எப்படி அழிந்தது எப்படி தவஞ்சி தாசுரனை தமம் செய்து நீண்ட நாட்கள் பல ஆயிரக்கணக்கான வருடங்கள் தவம் செய்து பிரம்மனுடைய அருளை பெற்ற தாசுர முனிவனை பார்த்து அவருடைய மைந்தர் கேள்விக்கிறார் அது மைந்தன் பண்ணியே கேட்ப திரும்ப திரும்ப நம்ம பண்ணி பண்ணி பேசுறான்னு சொல்லுவோம் திரும்ப திரும்ப கேட்டார் எனக்கு புரியல சொல்லுங்க தெளிவாக ஒய்யுங்கள் வடிவாய் அறிவு காண்பவற்றின் மேவுற்று மேவுற்றெழுதல் சங்கற்பம் சங்கற்பம் என்பது முதல்ல சொன்ன மாதிரி மனத்தில் ஆசைகள் செய்ய வேண்டும் என்கிற மனோ நிச்சயம் மன உறுதி அது எப்படி எழுதுகிறது ஒரு பொருளை பார்க்கிற பொழுது ஆசை ஏற்படுகிறது பரமமாய் எங்கும் பறந்திருக்கக்கூடிய படிவை உண்டு சங்கட்பம் உண்டு என்றால் உண்டு மின்னிய சமமா அறிவு காண்பவற்றில் அப்படிப்பட்ட அறிவு தோன்றிய பொழுது காண்பவற்றின் மேல் காண்பவற்றின் மேலெல்லாம் ஆசை எடுக்கிற பொழுது சந்தர்ப்பம் நடக்கிறது ஆத்ம சிந்தனையிலே மனதிலே எதிர்பார்த்தாலும் திருச்சியமாக திருச்சியத்துக்கு முன்னாடியே விளக்குவதற்கு நமக்கு தெரியும் காண்பவன் காட்சி காண்பது மூணும் காட்சி என்பது பார்ப்ப பார்வை இதுக்கு இன்னொன்று சொல்லுவாங்க கருவின் பார்க்கறதுக்கு இப்போ நமக்கு கண் ஒரு கருவி அது சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை கண் பார்வை பார்வை என்பது பார்க்கக்கூடிய செயல் அது ஒரு தொழில் காண்பவன் பார்ப்பவன் ஒரு மனிதன் ஒரு ஜீவன் காட்சி என்பது பாணப்படுகின்ற விஷயம் செய்தி ஒரு பூவை பார்க்குறோம் பூ பார்க்கப்பட்டது சண்முகம் பூவை பார்த்தான் சண்முகம் என்பது பார்ப்பவன் பூ என்பது பார்க்கப்பட்ட பொருள் காட்சி பார்த்தான் என்பது செயல் இது மூணு திருச்செயம் இந்த திருச்செயங்கள் தோன்றுகிற பொழுது சங்கற்பம் தோன்றிவிடுகிறது சங்கல்பத்தை மூடி அடிக்க வேண்டும் என்றால் மூன்று விதமான நாசம் செய்ய வேண்டும் ஆசிகள் வளர்வது எப்படி அப்படிங்கிறது சங்கற்பம் சொல்லுகிறார்கள் அற்பமாய் எழந்து, அற்பமாய் எழந்து, ிவிலே பைய பைய பைய பரு தற்பமாம் வெளியினை மூடி சடத்து வந்திடத்தில் உண்டாக சடத்துவம் திடத்தில் உண்டாக சடத்துவும் திடத்தில் உண்டாக உற்பவம் முகில் போர் வளைகுறும் மைந்தா உணர்வு காண்பவற்றில் காம்பவத்தினை உண்ணி நிற்பதாம் தனக்கு வேறுபோர் கண்டு நிகழ்த்து சங்கல்பமாய் நிகழும் சங்கல்பம் என்பது ஆசைகள் என்பது முதல்ல ரொம்ப சின்னமா இப்போ சாதாரணம் நம்ம பார்க்குறோம் இன்னைக்கு இனிப்பு சாப்பிட்டா பரவாயில்லாம போது இருக்கு அப்படின்னு நினச்சிட்டு விட்டுருவோம் கொஞ்ச நேரம் நினச்சேன் எனக்கு சாப்பிட்றோம்னு நினைச்சிருவேன் அப்படின்னு அப்புறம் கொஞ்சம் நேரம் நினச்சி லட்டு வாங்கிட்டு சொன்னால் என்ன லட்டு பா இது ஜாங்கிரி வாங்கிச்சோம் இப்படி கொஞ்சம் தோன்றி கொஞ்சம் கொஞ்சமாக தோண்டி அப்புறம் மனசில் நிலைச்சி அதாவது துளி விட்டு செடியாகி செடியான உடனே வேர் உடம்பு அப்போ நிலைக்குது நிலச்சதுக்கப்புறம் ரொம்ப வேகமாக உடந்துடும் அப்படி ஆசை என்பது சங்கர்பம் என்பது அற்பமாய் எழுந்து துளி போல் விதை ரொம்ப சின்னமாக இருக்கும் ஆலமர விதை இவ்வளோ தான் இருக்கும் ஆனால் பிரம்மாண்டமான ஆலமரத்தை உருவாக்கக்கூடியது அதை போல் அற்பமாய் எழுந்து ஒரு சின்ன செடி இவ்வளவு தான் இருக்கும் ஒரு ஒரு விறகு கடை அது தோன்றி வச்சு அப்படின்னா அடுத்த போல் நாலு நாள் கழித்து முளை விட்டு ஒரு முளத்துக்கு போயிடும் அப்புறம் கிளைகுடம் அப்படி அற்பமாய் எழுந்து தான் உள்ளதாகி தன்னை சிறப்படுத்திக்கொண்டு நிலை நிறுத்திக்கொண்டு அதாவது எப்படின்ட்டிங்கன்னா சின்னமாக இருக்கிறப்ப செடி இருக்கிறப்ப கையால் பிடிக்கலாம் அப்படி பிடிக்கிடலாம் கொஞ்சம் வளர்ந்துருச்சுன்னா கையால் பண்ண முடியாது ரெண்டு கையை சேர்த்து பலமாக இழுத்து பிளித்து பிடுங்குறோம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வளர்ந்துட்டா கடப்பாரையோ சாரி மண்வட்டி வச்சுட்டா எடுக்க முடியும் அதுக்கு மேல வளர்ந்துட்டா மண்வட்டியும் வராது ரொம்ப வச்சுட்டா இருக்கணும் அப்படி மொழியில கிழிப்பிடலாம் பைய பைய புகுந்து பைய பைய பருத்து கொஞ்சம் கொஞ்சமாக பைய பையனா மெதுமெதுவாக பருப்பு தற்பே மூடி வளர்ந்த உடனே என்ன ஆகுது கவனிக்கணும் சங்கற்பம் வளர்ந்துட்டு சங்கர்பம் வளர்ந்தாலே அகங்காரம் வளர்ந்துடும் சங்கற்பம் வளர்ந்த சங்கற்பம் மரமாக நிக்கிடு மரமாக நிக்கிறப்ப என்ன நமக்கு பரமபதம் பரம்பொருள் என்கிற ஆகாயத்தையே மறைச்சிருக்கு நம்ம பார்க்க முடியாம தற்கரமாக தற்பர மனமா வெளியினை மூடி நமக்கு கழுகு தெரியாமல் சங்கர்பந்தான் நிறைய நிறைய இருக்கு நம்ம கீழே உட்கார்ந்துருக்கோம் மேலே இருக்கிற ஆகாயம் தெரியல அப்படி நம்முடைய நல்ல வழிகளை மறைத்து மூடி நாம் நல்ல வழிகளை செல்ல விடாமு தடுத்து மூடி சடத்துவம் திடமாக்கி அப்படி மூடியாச்சு அப்படின்னா என்ன ஆகும் நம்ம நல்ல காரியங்கள் செய்ய முடியாமல் ஜடமாகி போகிறோம் சடத்துவம் சடத்துவம்னா சடமாகி போதும் கவித்துவம்னா கவி அழகை வாழ்த்துவது அழகாக கவி எழுதுவது கவித்துவம் அது சடத்துவம்னா சடமாகி போதும் திடத்தில் உண்டி சடத்துவம் என்பது அந்த சோம்பேறித்தாமதை சடமாக்கி உணர்வும் இல்லாமல் அப்படிப்பட்ட உண்டாக உற்பவ முகில் உற்பத்தியான மேகம் அப்படி உற்பத்தியான மேகம் போல இந்த சங்கற்பம் இருக்கிறது வளர்ந்து நிற்கிறது நம்முடைய ஆராய்ச்சி மரத்து அதோடயும் இல்லாமல் அந்த சமயத்தில் மேகங்களும் கூடி உற்பத்தி உற்பத்தியான மேகம் முயல் போல வளர்கிறோம் அது மறைச்சிக்கிறோம் எல்லாத்தையும் அதனால உங்களுடைய நல்ல எண்ணங்கள் அறிவு பெற வேண்டும் ஞானம் பெற வேண்டும் என்கிற எண்ணங்கள் என்ன வேற ஆசை வேற எண்ணங்கள் அது மறைத்து மைந்தா உணர்வு காண்பு அவற்றின் இவற்றை எல்லாம் எண்ணி உணர்ந்து அவற்றை எல்லாம் உண்ணி உண்ணிட்டு நிற்பதால் தனக்கு தன்னை ஆன்மாவிற்கு எந்த விதமான வேறுபாடும் இல்லாமல் நிகழ்வதை எல்லாத்தையும் கண்டு சங்கற்பமாய் நிகழும் அவை எல்லாத்தையும் சங்கற்பமாக சங்கர்பத்தின் உருவமாக நிகழும் அவற்றையெல்லாம் அகற்றிவிடு அழித்துவிடு இதில் முற்றி மூணாவது பாட்டு நூற்றி நாலாவது அறிவரும் விதை சங்கற்பமாம் அடையாம் அணைய சங்கற்பமான் தன்னை விரிவுற தானே செய்து தான் பிறக்கும் தானே பெரிதுர வளர்ந்திடும் தானே செரிதுரழிய இன்பம் ஒன்றில்லை ஆனதால் செப்பு சங்கற்பம் நெறியற்ற நினையே நெறியற நெறியுற நினையே நிற்பு நிலையில் நிமிடமும் பாவனை நிலையே இப்ப ரெண்டு ஒன்று சங்கற்பம் ஆசை இன்னொன்னு ஞானம் அறிவு ரெண்டுக்கும் போட்டி சங்கர்பத்தை வளரவிட்டால் ஞானம் அறிவு முடங்கிவிடும் அறிவு வளரவிட்டால் சங்கற்பம் விலகிவிடும் இது போட்டி அதனாலே உண்மையாக ஞானத்தில் தரக்கூடிய விஜயாகிய அறிவை இது நிலக்க விடாது சங்கல்பம் என்பது அறிவை மாற்றி தான் எனும் அகங்காரத்தை கொடுத்து வரும் சங்கல்பம் அறிவு இருந்தால் அகங்காரம் உடையும் நான் அறிவு என்பது வித்யா வித்தியை சொல்லி கற்பதை சொல்லவில்லை உண்மையான ஞானம் ஞானத்து செனுக்கு அகங்காரம் இருக்காது பூரண ஞானிக்கு அகங்காரம் இருக்காது அப்படிப்பட்ட அறிவை அகங்காரம் தடுத்துவிடும் அதே மனிதனுடைய விலகி துன்பங்களுக்கு ஆளாக்கிவிடும் அதனாலே மிகுந்த துயரங்கள் வளரும் அதனால சங்கற்ப செடியை வளரப்படாது அறிவுச் செடியை இப்படி சங்கற்ப செடி வளர்ந்தால் துன்பங்களைத் தவிர வேற வழியில்லை இன்பம் பிஞ்சித்தும் கிடையாது கொஞ்சம் உடல் இன்பம் கிடைக்காது எனவே மைந்தா மகனின் குமாரனை சங்கற்ப நெறியில் செல்வதை நிறுத்திவிடு சங்கற்ப பாதையை நெறியை உடனடியாக முடக்கிவிடும் தொடர்ந்து உன்னுடைய எப்பொழுதும் செல்லுகின்ற நற்பாதையிலே நற்கர்ம பாதையிலே செல்ல ஞானப்பாதையிலே செல் இயல்பான அறிவு நெறியிலே ஞான நெறியிலே செல்வாராக ஞான நெறியல் செல்வது மட்டுமல்ல அதிலே சிரமமாக நிலையாக நிலைத்து நிற்பாராக ஒரு கணமும் ஒரு நிமிஷம் கூட எந்த கனமும் விட முடியாது உள்ளே விடாமல் பாதுகாப்பாக பூக்கி வைத்துக்கொள் உன்னுடைய அறிவை வளர்த்துக்கொள் இது பாட்டு நூத்தி அஞ்சாவது பாடல் இவ்வளவான பாவனையினாலே இவ்வளவான பாவனையாலே இன்பமா இணைய சங்கர்பம் தவிர பெரிய முயற்சிகள் வேண்டாம் தங்கு தாக்கு பாவனையெல்லாம் ஒழித்த அவ்வகையாலே இறந்து போகும் தன் நெஞ்சு அதர்பு பூவினை கசைக்கில் கை வரும் வருத்தம் ஒன்று ஒன்றதாகும் கடறிய இதற்கு அது வேண்டாம் எவ்வளவு தூரம் சொன்னால் இல்லையா இதுவரைக்கும் சங்கற்பத்தை பற்றி நிறைய சொல்லியிருக்கிறோம் சங்கற்பத்தை அகற்றினால்தான் நமக்கு அறிவு பெறுவதற்குரிய பாதையே தோன்றும் இல்லைன்னா சங்கற்பம் அடைச்சுக்க நிற்கும் சங்கற்பம் விலகினால்தான் நமக்கு பாதை தெரியும் சங்கற்பம் விலகினால்தான் விண் தெரியும் இல்லைன்னா சங்கற்பம் ஆகிய மரம் நம்மை மறைத்துக் கொண்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டான் அதனாலே சங்கர்பத்தினுடைய நேர் விளைவு விளைவுகளை நீ நன்றாக அறிந்திருப்பாய் இப்ப எல்லாத்தையும் சங்கர்பத்தினுடைய விளைவுகள் என்ன அதனால ஏற்படக்கூடிய பயன் கெட்ட விளைவுகள் என்னன்னு எல்லாத்தையும் அதனால இந்த சங்கற்பத்தை அறவே நீக்கும் இவ்வளவான பாவையினாலே இன்பமாம் இணைய சங்கற்பம் இது நீக்கும் தவிர பெரிய முயற்சிகள் வேண்டாம் இதை நீக்கிறதுக்கு பெரிய முயற்சிகள் எத்தனைகள் தேவையில்லை எனி ஹார்ட் எஃபர்ட்ஸ் ஜஸ்ட்ல பேர் போயிடும் எப்படி போவோம் சங்கற்பம் எப்படி ஏற்பட்டதோ அதே மாதிரி அதை அகற்ற வேண்டிய என்கிற சங்கர்பம் ஏற்பட்டால் போய்விடும் இதுக்கு ஒரு பெரிய முயற்சிகள் தேவையில்லை ஒரு தாமரப்பூவை கசக்கோணும் அல்லது ஒரு ரோஜா பூவை கூட கொஞ்சம் கையால கசக்கிறதுக்கு முயற்சிகள் வேண்டும் மனசுல மு முயற்சி வேண்டும் ஏற்பட்ட சங்கற்பத்தை அழிப்பதற்கு முயற்சிகள் தேவையில்லை ஒரே ஒரு நினைப்பு போதும் எண்ணம் போதும் என்ன நான் சங்கல்பத்தை அகற்றி விடுகிறேன் இந்த சங்கர்பம் உன்னுடைய மனதிலே தோன்றி அனைத்து துன்பங்களும் இருந்ததோ அந்த சங்கற்பத்தை அதே சங்கர்பத்தினுடைய சங்கற்பத்தாலே அகற்றி விட முடியும் மனசு தானே மனசில் நினச்சிட்டேன்னா ஐயா நான் பற்ற கஷ்டப்போதும் இன்னா எனக்கு சங்கல்பம் தேவையில்லை நான் சங்கல்பத்தை துரத்தி விடுகிறேன் அப்படின்னு நினைச்சுட்டா போன நினைவிலேயே சங்கல்பம் வழிந்து முயற்சி இல்லை இவ்வளவான பாவனையாலே இன்பமாம் இணைய சங்கல்பம் தவிர பெரிய முயற்சிகள் வேண்டாம் தவிர இதை அகற்றுவதற்கு பெரிய முயற்சிகள் வேண்டாம் தாக்கு பாவனை எல்லாம் தாக்குகின்ற பாவனைகளை எல்லாத்தையும் நம்மை பாதிக்கின்ற சங்கற்பத்தினுடைய பாவனை எல்லாத்தையும் எண்ணங்கள் எல்லாத்தையும் முயற்சிகள் எல்லாவற்றையும் ஒழித்த அவ்வகையாலே எப்படி தோன்றியதோ அதே போல ஒழிப்பதன் அவ்வகையாலே ஒழிக்க வேண்டும் சங்கற்பத்தே சங்கற்பத்தாலே அழுக்க அழுக்கால் போக்குவதுன்னு கேள்விப்பட்டிருக்கோம் அதமாரி மன சங்கல்பத்தாலே மனதில் ஏற்பட்ட சங்கற்பத்தை நம்முடைய மறுசங்கற்பத்தாலே அகற்ற முடியும் அலர்வு பூவனை கசக்கில் ஒரு மலர் பூவ கசக்கிறது கூட சிறு முயற்சி தேவை கை வரும் சில கொஞ்ச வருத்தம் ஏற்படும் அப்படிப்பட்ட வருத்தம் கூட ஏற்படாது சங்கற்பித்து அகற்றுவதற்கு அடுத்தது நூத்தி ஆறாவது பாட்டு எழுந்த சங்கற்ப பாவனை விட்டால் எழுந்த சங்கற்ப பாவனை விட்டால் இறந்து போம் இதனை இங்கு இதனால் அழுந்துற மாய்த்து மனத்தினால் மனத்தை அறுத்து மனத்தினால் மனத்தை அறுத்து நான் சொல்லுவேன் சங்கற்பத்தால் சங்கற்பத்தை அழுத்து மனத்தினால் மனத்தை அறுத்து நீ அறிவில் நீ உன்னுடைய ஞானத்திலே உன்னுடைய சொந்த முயற்சியிலே சொந்த அறிவிலே நிற்பாய் ஆசைகளுடைய விளக்கி உள்ள உளுந்து உருள் பொழுதில் முடியும் அதாவது ஒரு பானையில் வந்து கொற்றும் உளுந்த பருப்ப உளுந்த தெரியும் இல்லை சின்ன சின்ன உருண்டைகளாக இருக்கும் பானையிலேருந்து உடனே அது சட சடன்னு உருண்டு அதுக்கு ஒரு முயற்சி தேவையில்லாது தள்ள போணுங்கிறதுலாம் இல்லை அதுவாக உண்டு போயிடும் ரொண்டு போய் இங்கே பள்ள அங்கே போயிடும் அதே போல உளுந்து உருள் பொழுது முடியும் அதுக்குள்ள சங்கர்பத்தை விரட்ட முடியும் ஈது ஆயுதோ இது கஷ்டம் இல்லை உலகமும் வானமும் ஓக்கம் உலகம் என்பதும் வானம் என்பதும் இரண்டும் ஈடானதாக மாறிவிடும் உலகத்திலே அசுத்தங்கள் அதிகம் குறைகள் அதிகம் களங்கங்கள் அதிகம் எதுவும் சங்கல்பத்தை நீக்கிவிட்டால் உலகமும் வானமும் ஒன்றாகிவிடும் நம்முடைய மனம் என்கிற உலகம் வானம் என்கிற தூய பெருவழிக்கு ஈடாகிவிடும் முந்திய பொய்யாய்ப்பு பின்னாடி இருந்த பொய்களை போது எதுவும் போய்விடும் விகரப்பட்டால் முழந்தவை அன்று விகரப்பட்டாலே தோன்றியவை எல்லாம் போய்விடும் முன் நிலதால் முன்னாடி நிற்காது இது நூத்தி ஆறாவது பாட்டு நூத்தி ஏழாவது பாட்டு தண்டுல்தோளும் தண்டுல்தோளும் செம்பி நிற்கம் சம்பந்த தொழில் விசேடத்தால் விண்டுபோம் அதுபோல் புருடனும் மலத்தை மேவியே போக்குதல் இயலும் கொண்ட சந்தேகம் ஒழித்தினே முயல்வாய் குருவின் வல்லவ விளக்கம் தாங்கு கண்டனமென விளங்கும் வீணாகும் நீசாரம் கண்டன பரம்பொருள் பொறுவே தண்டனம்னா நெல் நெல்லுக்கு எப்பவும் உமிிருக்கும் நெல்லில் உம்மி இருக்கும் உம்மியை நீக்கினால்தான் அரிசி உம்மியை நீக்கிறது எப்படி ரெண்டு வகையாக பண்ணலாம் கைக்குத்தல் ஒரு அதுதான் நம்ம காலங்காலமாக பண்ணிகிட்டு இருந்தது அதுக்கப்புறம் இந்த இயந்திரங்களில் மரம் தொடங்கினோடன ரைஸ் மில்லு அரிசி மில்லுன்னு ஒன்று வந்தது அதில் கொடுத்து அரைச்சி வாங்கிக்கலாம் கைக்குத்தல் அரிசி உடம்புக்கு நல்லது வாங்க என்னென்னா ரெண்டு ஒன்று மிஷினில் அரைக்கிறப்ப மேலே இருக்கிற உமி மட்டும் நீங்கலை அதில் இருக்கிற ஒரு சில சத்துக்கள் அதுவும் நீங்கி போயிடுது கைப்பூத்தல்ல அது நீங்காது உமி மட்டும்தான் நீங்கும் அப்படி தண்டுள்ளதில் அதில் எப்பவும் உம்மி சேர்ந்துருக்கும் உமியை விளக்கினால்தான் அரிசி கிடைக்கும் அதை செம்பு பாத்திரத்தில் செம்பு பாத்திரத்தை உபயோகப்படுத்துறப்பவும் களிபுரிக்கும் உபயோகம் இல்லாமல் உள்ள வச்சிருந்தா கூட கடும்பு சேர்ந்துடும் ஏண்டா அது காற்றால் ஏற்படுகிறது மாசம் தண்ணி ஊற்றுனா ரொம்ப வரும் இல்லைனாலும் காற்றால பச்சையா கொஞ்சம் கொஞ்சம் படியும் இது ரெண்டும் அரிசிக்கும் கழிவுக்கும் சாரி செம்புக்கும் இயல்பு செம்பிலே கழிப்பு நெல்லிலே உமி இருப்பதனும் இயல்பு அதை இயல்பானவற்றை நீக்குவது எளிது சம்பந்த தொழில விஷயம் தான் விண்டு போது எளிதாக நீக்கிவிட முடியும் தெரிந்த தொழில் விஷயம் அரிசியை குத்தி நீக்கிடலாம் அதே போல நெல்லை நீக்கி நெல்லை குத்தி உமையை நீக்கி அரிசியாக்கிடலாம் செம்புகளை இருக்கிற கடும தண்ணியாரை பாத்திரங்களை தொலைக்கி ரொம்ப எளிமைடனும்னால ஓரளவு இருக்கு நம்ம மனுஷன் சொன்னது வேற புருடன்கிறது ஆன்மீக பாதையிலே ஒரு குறிப்பிட்ட தூரத்திற்கு மேலே கடந்த அது அடுத்தது கூடஸ்தான் கூடஸ்தன் என்பவன் ஜீவன் முத்தன் பாதிப்பும் ஏற்படாது பொருள மலத்தை மேவியே போக்குதல் மலத்தை அப்படியே தொடர்ச்சி தூக்கி இயலும் கொண்ட சந்தேகம் ஒழித்து ஏற்பட்ட சந்தேகங்கள் எல்லாம் ஒழித்து அதோடு ஆசைகளை அதனால் ஏற்பட்ட விகல்பங்களை எல்லாம் ஒழித்து நீ முயல்வாய் நீ முயல்வாயாக எல்லாவற்றையும் ஒழித்து ஞானத்தை பெறுவதற்கு ஞான செல்வதற்கு முயல்வாயாக குருவின் வல்லவ விளக்கம் வலிமையான வல்லவனா வலிமையான விளக்க கண்டனம் என வீணாகும் நீதானம் கண்டன பரம்பொருள் பொலிவே குருவினுடைய சத்தாலே கண்டன கண்டவற்றையெல்லாம் வீணாகும் என்பதை அறிந்து பரம்பொருளை காண்பாயாக பரம்பொருளை கண்டு பொழிவாயாக இது நூற்றி ஏழாவது பாட்டு நூற்றி எட்டாவது கடைசி பாட்டு என அவர் உரைத்த யாவையும் கேட்டு என கூடு என்னோடு அத்தளிமையில் பதித்தவன் இருவரும் மெய்மை கணகதைகளினால் காத உற்றவர் போல் கங்குலை கண் என பணம் என கழித்து அவ்வணகனை நீங்கி கங்கை உற்றன அவன் கதை போலும் இச்சகமே இதுல இந்த குரு வால்மீகி பாடியதாக உள்ளது வால்மீகி நம்ம என்னடி ஆரம்பத்தில் சொன்னோம் தாசுர முழிவன் அமர்ந்து தன்னுடைய மைந்தனுக்கு உபதேசிப்பதை வானத்திலே சென்ற பார்வீகி முனிவர் கேட்டு அதில் ஈடுபட்டு அதிலே அதை கேட்பதற்கு விரும்பி அந்த காட்டிற்கு வந்து கடமை கடப்பை மரப்பிற்கு நின்றார் அப்பா அவங்களை கூப்பிட்டு அண்ணன் அதை சொல்றார் என்று தாசுரர் தாசுர முனிவர் தன்னுடைய மைந்தரங்கு முறையிட்ட யாவையும் கேட்டு அவர் சொன்ன உபதேசங்கள் எல்லாத்தையும் கேட்டு அந்த ராத்திரியில அவர் முடிக்கிறப்ப என்னடா குருக்கொலாம் எப்போ ஒன்றாலும் படம் நடத்தலாம் அப்போ அங்கு அவரை பார்ப்பதற்காக நான் சென்றேன் என்னை வர வரவேற்று மனம் மகிழ்வு என் ரொம்ப சந்தோஷமாக மன மகிழ்வோடு அர்ச்சித்து எனக்கு பாதம் பூஜை எல்லாம் செய்து அர்ச்சனை செய்து என்னை வரவேற்று அந்த தளிர் மேல் கடப்பு மரப்பிலே இருக்கின்ற வதித்தனன் அப்படிப்பட்ட தோற்ற முனிவன் அவனுடைய மகன் ரெண்டு பேருக்கு அக்கா இருக்கார் அவருடைய அவருக்கு கேட்ட மெய்மை கதைகளாலே மெய்மை கணம் அதாவது கணம்னா பெருமைப்படுத்திய கனமான மேன்மையான மெய்மிக் கதைகளை எல்லாம் காதல் குற்றவர் அந்த மெய்மிக் கதைகளை மிகவும் விருப்பம் காதல்கள் போல நாங்கள் இருவரும் சாரி நான் அவர்கள் இருவரோடும் கழித்து கலந்து பேசி கழித்து கம்புளை கணமென கழித்து ராத்திரி முழு ராத்திரியமா ஒரு கணமாக பேசுகிற பொழுது காலம் ஓடுவது தெரியாது கணமாகி கணத்திலே முடிந்து ஓடும் பத்து மணி நேரம் பேசியிருப்போம் ரெண்டு மணி நேரம் பேசியிருப்போம் இருக்கு அப்படின்னு கங்குலை கணவென கணம் என கழித்து அவ்வணகனை அந்த வனத்திலே வாழ்கின்ற முனிவனை அவ்வணகனை நீங்கி அவனை விட்டு விலகி அவனுடன் விடை பெற்றுக் கொண்டு புறப்பட்டு கங்கை உற்றனன் கங்கைக்கு வந்து சேர்ந்து தீர்த்தமாடி நான் இங்கு வந்தேன் கங்கை உற்றவன் நான் அவன் கத போலவே அவனுடைய கதை போலவே இந்த சட்டமும் இருக்கிறது இது தாசுரன் கதை இப்போ முடிஞ்சது எழுபத்தி எட்டு பாட்டு படிச்சுட்டோம் எழுபத்தி ஏழாவது பாட்டு படித்தோம்னா எழுபத்தி எட்டுலேருந்து முப்பது பாட்டு படித்து முப்பத்தி ஒரு கதை முடிஞ்சிட்டோம்